காவாய் கனகத்திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி அடுக்குமெய் கொடும் அடைந்தேன் அதுவு நான் படப்பாலதொன்றானால் பிடுக்கை வாரியும் பால் கொள்வரடிகள் பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன் வலிக்கு வீழினு திருப்பெயரல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம் ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றி ஊரேனும் ஊருரைவானே இங்கிலாந்திலே ஜியூ போப் என்று ஒரு பெரிய பாதிரியார் அந்த பாதிரியார் தமிழ் கற்றுக்கொண்டார் தெலுங்கும் கற்றுக்கொண்டார் ஆங்கிலம் பிரெஞ்சு ரெண்டும் இயல்பாகவே தெரியும் நான்கு மொழியில் திறமை வாய்ந்தவர் அந்த ஜி யு போப் என்பவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார் சென்னைக்கு வந்தார் சென்னையிலே நம்முடைய மக்களை எல்லாம் கிறிஸ்தவத்திற்கு மாற்ற வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் எல்லா மக்களிடத்திலேயும் தெலுங்குல பேசினார் தமிழில் பேசினார் எல்லாரையும் எப்படியாவது அந்த பக்கம் எடுக்க வேண்டும் என்று ஒரு பேராசை ஜி போப் என்ற அந்த சாமியார் இருக்குது நம்ம ஊரை சேர்ந்த ஒரு பெரியவர் அந்த சாமியாரிடத்துல ஒரு புத்தகத்தை கொண்டு போய் கொடுத்தார் திருக்குறள் நான் படிச்சிருக்கிறேன்னார் அவர் இல்லை முழுக்க படிச்சிருக்க மாட்டீங்க இப்போ முழுக்க படிங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாட்டையும் ரெஃபரண்ட் ஃபாதர் ஜி யு போப் முழுக்க படிச்சிட்டார் படிச்சுட்டு அவர்கிட்ட சொன்னார் திருக்குறளில் அறம் இருக்குது பொருள் இருக்குது இன்பம் இருக்குது வீடு மட்டும் இல்லையேன்னர் அறமுங்கிறது நல்ல செயல்களை செய்வது ரொம்ப சுருக்கமாக சொல்லப்போனா ஔவையார் வாக்கு ஈதல் அறம் இருக்கிறத கொடுக்கிறதுக்கு அறம்னு பேர் ஈதல் அறம் பொருள்னா என்ன தீவினை விட்டு ஈட்டல் பொருள் தப்பு செய்யாமல் சம்பாதிக்கிறது பொருள் இன்பம்னா என்ன காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் கணவனும் மனைவியும் மனசு ஒன்றாகி ஆதரவு பட்டது இன்பம் வீடு என்ன என்ன கடவுளை நினைத்து இந்த மூன்றையும் விடுவது வீடு ஈதல் அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் பறனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு விடுவதுக்கு வீடுன்னு பேரு படுவதுக்கு பாடுன்னு பேரு கெடுவதுக்கு கேடுன்னு பேரு காத தொட்டு தொடுவதுக்கு தோடுன்னு பேர் அதுக்கு ஏன் தோடுன்னு பேர் வச்சான் தொட்டுக்கிட்டு இருக்கணும் தொங்கப்படாது விடுவது வீடு அறம் இருக்கு பொருள் இருக்கு இன்பம் இருக்கு திருக்குறளை வீடு இல்லையேன்னாராம் இந்த பெரியவர் அவர்கிட்ட ஒரு புஸ்தகத்தை கொண்டே கொடுத்தார் இதை படிங்க வீடு இருக்கு அந்த புத்தகம் திருவாசகம் மாணிக்க பெருந்தகை மதுரையிலே இருந்து பலகாலம் வழிபட்டு எழுதிய திருவாசகம் சிவலிங்கமாகவே வைத்து சார்ந்தோர்கள் வழிபாடு செய்யக்கூடிய திருவாசகம் சிவலிங்கத்துக்கு எப்படி பூஜை பண்றமோ திருவாசகத்தை எழுந்தருள பண்ணி பூஜை பண்ற பழக்கம் பல பெருமக்களுக்கு உண்டு அந்த திருவாசகம் கொண்டே கொடுத்தார் ஜி யு போப்பையர் திருவாசகத்தை படிக்க ஆரம்பிச்சார் இரண்டாவது வரியிலேயே அப்படியே நின்றுட்டார் நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கடவுள் இமைக்கிற நேரம் கூட என் மனசை விட்டு போகலை இந்த வரி அவருக்கு ரொம்ப பிடித்த வரியாக போய்விட்டது இமைக்கிற நேரம்னா கண்ணை மூடி திறக்கிற நேரம்னு அர்த்தம் இல்லை இமை இந்த வந்து தொட்டுட்டு போகுது பாருங்க அந்த சுருங்கிய நேரம் ஃப்ராக்ஷன் ஆஃப் தி செகண்டுன்னு அவர் எழுதுகிறார் அந்த நேரம் கூட கடவுள் நம்மளை விட்டு பிரிஞ்சு இதை யாரும் சொல்லலை நான் மேல் நாட்டு நூலெல்லாம் படிச்சிருக்கிறேன் கடவுள் நம் மனசை விட்டுட்டு அரை செகண்டு கூட பிரிஞ்சிருக்க மாட்டார் அப்படிங்குறதை இங்கே தான் ஏன் படித்தேன் அவருக்கு கண்ணீர் வந்து விட்டது திருவாசகம் மொத்தம் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பாட்டு அறநூற்றி ஐம்பத்தெட்டு பாட்டையும் ஜி யு போக்கு படித்தார் உங்களுக்கெல்லாம் சிவபுராணம் தெரியும் சிவபுராணத்திலே அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாட்டுங்கிறதுக்கு குறிப்பு இருக்கு நம சிவாய் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகினின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க ஆறு வாழ்க வேகம் கடித்தாண்ட வேந்த நடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கலதுகள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கலதுகள் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க அஞ்சி வெல்க ஈசனடி போற்றி எந்தை அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேபடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்திரனும் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி எட்டு போற்றி ஆறு வாழ்க அஞ்சு வெல்க எட்டு போற்றி வரிசைக்கு வருது ஆறு அஞ்சு எட்டு அறநூற்றி மொத்தம் திருவாசகம் அறுநூற்றி ஐம்பத்தெட்டு பாட்டு என்பதற்கு சிவபுராணத்திலே உள்ள குறிப்பு அறநூற்றி ஐம்பத்தெட்டு பாட்டையும் போப் படித்தார் அப்படியே மனசு உருகிருச்சு இங்கிலாந்துக்கு போனார் அங்கே ஒரு பெரிய சாமியார் அவரோடு பேசிக்கிட்டே போகிறார் அவர் ஒரு கல்லூரியின் முதல்வர் ஆக்ஸ்ஃபோர்டு கல்லூரியின் முதல்வர் அவரோடு பேசிக்கிட்டே போகிற பொழுது ஜி போப் திருவாசகத்தை பற்றி ரொம்ப சொன்னார் அவர் ஒரு அரை மணி நேரம் கேட்டுவிட்டு ஃபாதர் திருவாசகத்தில் இவ்வளவு ஈடுபாடு உள்ள நீங்கள் ஏன் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் கூடாது அவர் கேட்ட வார்த்தை ஒய் can't you translate it into English? கேட்குறாரா நீ ஏன் ஆங்கிலத்தில் அதை கூடாது ஜி யூ போப் என்ன சொன்னார் எனக்கு 73 மூணு வயசு எப்போ சொல்கிறார் ஆயிரத்தி போப்பு பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணுன்னா அவருக்கு எழுபத்தி மூணு வயசு அப்போ சொல்றார் ஜி யு போப் எனக்கு எழுபத்தி மூணு வயசாகிவிட்டது திருவாசகத்தை முழுக்க ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்வதற்கு கர்த்தர் எனக்கு என்ன அழியாத வாழ்க்கையாக தந்திருக்கிறார் அம்மா இன்னும் எத்தனை வருஷம் ஆகுமோ எழுபத்தி மூணாச்சே எமன் கதவை தற்றானே அந்த பெரியவர் சொன்னார் முதல்வர் நீங்கள் திருவாசகத்தை மொழிபெயர்க்க தொடங்குங்கள் கர்த்தர் உங்கள் ஆயுளை நீட்டிப்பார் அந்த புண்ணியவான கையெடுத்து கும்பிடுறேன் அந்த சாமியார் கிறிஸ்தவர் அவர் சொன்னார் நீங்கள் திருவாசகத்தை மொழிபெயர்க்க தொடங்குங்கள் கர்த்தர் உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பார் துணிச்சல திருவாசகத்தை மொழிபெயர்க்கத் தொடங்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலே முடிச்சு விட்டார் ஏழு வருஷம் அறுநூற்றி ஐம்பத்தெட்டு பாட்டையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து முடிச்சுட்டார் ஒரு புஸ்தகம் ப்ரீ பப்ளிகேஷன் ப்ரைஸ் பத்து ரூபா செட்டி அண்ணாமலை செட்டியார்னு ஒருத்தர் ஐயாயிரம் ரூபா பணம் அனுப்பிச்சு ஐநூறு காப்பி வாங்கி எல்லாருக்கும் கொடுத்தாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் இந்த மாதிரி இவர் செஞ்ச உடனே அங்கே இங்கிலாந்தில் ஒரு பெரிய குழப்பம் உண்டாக்கிவிட்டது ஜியோ போப் மேலே கேஸ் போட்டுவிட்டாங்க சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் சேசு சபை கேஸ் போட்டுருச்சு என்ன கேஸ் நீங்கள் போனது கிறிஸ்தவத்தை பரப்ப நீங்கள் செஞ்ச காரியம் ஒரு சைவ நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்து அதை உலகமெல்லாம் பரவச் செய்து விட்டீர்கள் அதனால நீங்கள் பண்ணது சேசு சபைக்கு புறம்பானது கொண்டே நிறுத்தியாச்சு குற்றவாளி கூண்டுல போப்பையரை போப்பையர் பேசாமல் நிற்கிறார் நம்ம ஊருக்காரங்க அவருக்கு வச்ச பேர் போப்பையர் நல்ல காரியம் பண்ணால் ஐயர் பாண்டியன்னு பேர் வச்சிருவோம் மீனாட்சி காட்சி கொடுத்தா அந்த ஆளுக்கு பாண்டியன்னு பேர் நல்ல காரியம் பண்ணால் அவருக்கு ஐயர்னு பேர் போப்பையர் அங்கே நிற்கிறார் அந்த பெரிய சாமியார் என்னென்னமோ கேட்டார் பதில் சொன்னார் கடைசியாக ஒன்று கேட்டார் ஃபாதர் போப் அந்த மொழிபெயர்ப்பு உங்கள்ட்ட இருக்கா வச்சிருக்கேன் கொடுங்க படிச்சுட்டு அடுத்த வாரம் தீர்ப்பு சொல்றேன் நீதிபதி எவ்வளவு உயர்ந்த நீதிபதி சரி படிச்சிட்டார் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பெருங்கூட்டம் கூடியிருக்கு ஜி யு போப்புக்கு இன்னைக்கு தண்டனை போப்பையர் குற்றவாளி கூண்டில் நிற்கிறார் பெரிய சாமியார் அங்கேருந்து வந்தார் ஜியூ போப்பு பக்கத்தில் போனார் அவர் கழுத்தில் போட்டிருந்த பெரிய துண்டை தூக்கி ஜியூ போ கழுத்தில் போட்டார் கும்பிட்டு நீதிபதி கும்பிட்டா என்ன அர்த்தம் நீதிபதியை விட பெரியாள் அர்த்தம் நீங்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர் எல்லாருக்கும் ஆச்சரியம் எப்படின்னு இந்த திருவாசகம் மொழிபெயர்ப்பை படிச்சேன் மூலநூலை படிக்கலை மூலநூலை படிக்கிறதுக்கு தமிழ் தெரியணும் எனக்கு தமிழ் தெரியாது நாம் படித்தது இவர் கொடுத்த ஆங்கில மொழிபெயர்ப்பை மூலநூலின் தன்மை முழுக்க மொழிபெயர்ப்பில் ஒரு காலம் வராது மொழிபெயர்ப்பை ஒரு அளவுக்கு அனுபவிக்கலாம் மூலநூல் மூலநூல்தான் மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்புத்தான் கம்பராமாயணத்தை எனக்கு ஆங்கிலத்தில் சொல்லி கொடுங்கள் நான் அதை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு மகாத்மா காந்தி கேட்டாராம் டி கே சிதம்பரநாத முதலியார்ட குற்றாலத்தில் டி கே சி டே டி மகாத்மாஜி அது இந்த பிறப்புல முடியாதுன்னாராம் நான் ஆங்கிலத்தில் கம்பராமாயணத்தை சொல்லணுமா நீங்க அதை அனுபவிக்கணுமா முடியாது அப்ப எப்பத்தான் முடியும் அடுத்த பிறப்பில் நீங்களும் தமிழனாக பிறந்து நானும் தமிழனாக பிறந்தால் கம்பராமாயணத்தை தமிழில் சொல்லிக் கொடுத்து அனுபவிக்க முடியும் மொழிபெயர்ப்பினால் அனுபவிக்க முடியாது மொழிபெயர்ப்பை படித்தேன் அந்த பெரியசாமியார் சொல்கிறார் திருவாசகத்தின் மொழிபெயர்ப்பை படித்தேன் பேசாம சென்னைக்கு போய் நானேயோ தவஞ்செய்தேன் சிவாயனம எனப் பெற்றேன் அப்படின்னு உட்கார்ந்துலாமு எனக்கு தோணுது இந்த ஆளு மூல நூலையே படிச்சு விட்டு நம்மள்கிட்ட திரும்பியும் வந்திருக்கிறாரே அதனாலே இவர்தான் உண்மையான கிறிஸ்தவர் சாகுற பொழுது தாழ்மையுள்ள ஒரு தமிழ் மானவன் என்று எழுத சொன்னார் ஜி யு போப் அந்த மொழிபெயர்ப்பு உலகம்பூரா பரவிற்று திரு முறைகளில் முதல் முதலில் அச்சேரிய திருமுறை திருவாசகம் ஆயிரத்தி முதல் முதல் மொழிபெயர்க்கப்பட்ட திருமுறை திருவாசகம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அதுக்கப்புறம்தான் மற்ற மொழிபெயர்ப்புக்கள் போரா இந்த திருவாசகத்தை ஒரு ஊரில் சிவலிங்கத்துக்கு முன்னால் ஒருத்தர் பாடிக்கிட்டே இருக்கார் காலையில மத்தியானம் சாயந்தரன் ராத்திரி நேரம் போறது தெரியாம பாடிக்கிட்டு இருக்கார் பல பேர் வந்தார்கள் கும்பிட்டார்கள் போனார்கள் இவர் அப்படியே பாடிட்டு இருக்கார் என்ன ஒரு முப்பது வயசு இருக்கும் அவருக்கு அவ்வளவுதான் அதுக்கு மேலே இருக்காது பரம ஞானி அதுவும் திருவாசகத்தில் ஒரு பாட்டு அந்த பாட்டை அடிக்கடி பாடுறார் அந்த பாட்டை பாடுற பொழுது கண்ணீர் கொட்டுது தேம்பி தேம்பி அழுறார் எந்த பாட்டை படிக்கிறார் எந்த கோயிலில் படித்தார் படித்தவர் யாரு எந்த பாட்டை படிக்கிறார் பாரு விண்ணாய்பரந்தயம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசேன் திருப்பெருந்துரை உரை சிவனே ஆரொடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருகையன்றருள் புரியாயே பாரொடு விண்ணாய்ப் பரந்தயம்பரனே வானும் மண்ணுமாய் இருக்கக்கூடிய சிவபெருமானே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் எனக்கு எந்த பற்றும் கிடையாது உன்மீது உள்ள பற்றை தவிர சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறையில் வாழக்கூடிய பெருமானே என்னை ஆட்கொண்ட நீ இப்பொழுது தள்ளிவிட்டால் நான் யார்கிட்ட போய் நிற்க முடியும் ஆரோடு நோகேன் ஆர்க்கடுத்து உரைக்கேன் ஆண்டனியருள் இளையானால் இந்த உலகத்தில் நான் வாழ மாட்டேன் என்னை வருக என்று அழைத்து கொள்வாயாக வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய் வருக என்றருள் புரியாயேன் தேம்பி அழுதார் மூணு மறை படித்தார் மயக்கம் போட்டு விழுந்துட்டார் எல்லாம் சுத்திருக்கங்கள்லாம் தண்ணியை தெளித்து எழுப்புறாங்க திரும்ப திரும்ப அழுகார் திருவாசகம் படிச்சா கண்ணீர் கொட்டணும் அப்படி கொட்டுது அவருக்கு பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் வந்து தூக்கி விட்டாங்க காலையில் பிடிச்சி சாப்பாடு இல்லைங்க திருவாசகம்தான் சாப்பாடு திருவாசகத்துக்காக பிறந்தவர் அவர் திருவாசகத்தை மீண்டும் கொண்டு பிறந்தவர் அவர் சாப்பிட்டீங்களா சாமி சாப்பாடெல்லாம் கிடையாது திருவாசகந்தான் சாப்பாடு இவர் யாருன்னு கேட்டாங்களா சுற்றி இருந்தவங்க சொன்னாங்களா இவர் ராமலிங்கம் எந்த ராமலிங்கம் வீராசாமி புள்ள தெரு ஏழு கிணறு குடி குடியிருக்கிற புள்ள இவருக்கு பேர் ராமலிங்கம்னு பேர் திருவாசகத்திலே ஆலங்கால் பட்டவர் தெனோ இந்த கோயிலுக்கு வர்றார் சிவபெருமானுக்கு முன்னால் நின்று இந்த பாட்டை சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறார் அந்த கோயில் எந்த கோயில் திருவற்றியூர் கோயில் திருவற்றியூர் பெருமானுக்கு படம்பக்கநாதர்னு பேர் தியாகராஜர்ன்னு பேரு ஒற்றி தியாகர்ன்னு பேரு புற்றிடங்கொண்டார்னு பேரு அங்கே நின்று இந்த ராமலிங்கம் பிள்ளை திருவாசகம் சொல்லி அழுகிறார் தினம் காலையில் மத்தியானம் சாயந்தரம் அங்கே கும்பிட்டுட்டு திரும்பி வாரார் அந்த கோயில் அம்பாளுக்கு வடிவுடை மாணிக்கம்னு பேர் ரொம்ப அழகான மூர்த்தம் உயரமான திருமேனி கிட்ட பேசறாப்பில் இருக்கும் அந்த அம்பாள் அங்கே போய் நிற்கிறார் அவள் மீது வடிவுடை மாணிக்கமாலேன்னு பாட ஆரம்பிச்சிட்டார் எல்லா பாட்டும் வடிவுடை மாணிக்கமே என்று முடியும் நம்ம பின்னாலே சில பாட்டுகளை பார்க்கலாம் வடிவுடை மாணிக்கமே பாடிக்கிட்டே இருந்தார் நேரம் போறது தெரியல ராத்திரி ஒன்பது பத்து கோயில் சாத்தியாச்சு வெளியே நின்று பாடிக்கிட்டு இருக்கார் இந்த ஆளை என்ன பண்றது கதவை அங்க சாத்தினாலும் மனக்கதவை சாத்தலையே மனக்கதவு திறந்திருக்கவேன் எந்த கோயில் கதவையும் தாண்டி பாடலாமே பாடுனார் ராத்திரி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு நடந்து வரணும் திருவற்றியூரில் இருந்து ஏழு கணறு வீராசாமி பிள்ளைத்தர் நடந்து வர்றார் என்ன ஒரு இருபது வயசுக்கு உள்ளதாக இருக்கும் அப்போ வரலாம் நான் சொல்கிற நிகழ்ச்சி நடக்கிற பொழுது வயசுக்கு உள்ளே இருக்கும் வர்றார் வீட்டுக்கு வர்றார் வீட்டு கதவு சாத்தி கிடக்கும் இவங்க அண்ணனுக்கும் இவருக்கும் சண்டை ராமலிங்க அடிகள் இருக்கிறாரே திருவருட்பாப்பாடிய ராமலிங்க சுவாமிகள் மருதூரில் பிறந்தார் குழந்தையாருக்கு அவங்க அம்மாவுக்கு சின்னம்மான்னு பேர் சின்னம்மாள்னா யார் தெரியுமா மகாலட்சுமி பெரியம்மாள்னா யார் மூதேவி நினைப்பில் வச்சுங்க ஸ்ரீதேவிக்கு சின்னம்மையின்னு பேர் மூதேவிக்கு பெரியம்மைனு பேர் இப்போ அம்மாவுக்கு சின்னம்மாள்னு பேர் வந்து அந்த அம்மா இடுப்பில் குழந்தையை தூக்கிக்கிட்டு போனாங்களாம் ராமலிங்கத்தை நடராஜா சன்னதிக்கு போனாங்களாம் சிதம்பரத்தில் நடராஜாவை பார்த்த உடனே நடராஜா சிரித்தபடிக்கு இருக்கார்ல்ல இந்த குழந்தையும் திரும்ப சிரிச்சு தான் நம்மளுந்தான் இத்தனை நாள் போகிறோம் நடராஜாவை பார்க்குறோம் அங்கே இருக்கிற அர்ச்சகரை பார்த்து சிரிப்போம் இல்லை யாராவது கொஞ்சம் பார்க்குறாப்பில் இருந்தால் அவங்கள பார்த்து சிரிப்போம் நடராஜாவை பார்த்து என்றைக்காவது சிரிச்சுருக்கமா என்று வந்தாயனும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பேன்னார் அப்பர் சுவாமி நீ எப்படா வந்த நல்லா இருக்கியா அப்படின்னு நடராஜா கேட்குறாரு அப்படின்னு அப்பர் சுவாமிக்கு தெரிஞ்சுது இந்த குழந்தை ஆறு மாத புள்ள பெருமானை பார்த்து சிரித்து தான் இப்போ ரகசியத்துக்கு தீபம் காட்டுற பொழுது சிதம்பர ரகசியம்னா என்ன நான் சின்ன பிள்ளையாக இருந்த பொழுது எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவை கேட்டேன் போய் அங்கே ஒரு ஐயர் இருப்பார் அவரை கேளு தீட்சிதர் போய் கேட்டேன் அஞ்சு ரூபா கொடுன்னாரு அப்போ அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா கொடுத்தேன் ஒரு தீபாராயனை காமிச்சாரு இதுதான் சிதம்பர ரகசியம் என்னங்க தீபத்தை கா இந்த சுபத்தில் ஒரு ருத்ராட்சி இருக்கா ஆமாம் அதான் ரகசியம் அதான் தெரியுது இது என்ன ரகசியம் ஊர் ஊரா தெரிஞ்சா அது ரகசியமா தெரியாமல் இருந்தால் தானே ரகசியம் அது அப்படித்தான் போடான்ட்டார் கடைசி ஒரு பெரியவர் அதுக்கு விளக்கம் கொடுத்தார் சிதம்பர ரகசியங்கிறது என்ன அந்த மாலை சாத்தி இருக்குல்ல சொபத்தில் அந்த மாலை ரகசியம் இல்லை என்னுடைய கண்ணுக்கும் அந்த மாலைக்கும் இடையிலே வெளி இருக்கிறது அந்த வெளி தான் பார்க்க முடியாதது நான் இங்கே இருந்து இப்போ பார்க்குறேன் கூடியிருக்கக்கூடிய பெருமக்களை பார்க்குறேன் உங்களுக்கும் எனக்கு நடுவில் வெளி இருக்கிறது ஸ்பேஸ் அந்த வெளியை பார்க்க முடியாது அதுதான் இரகசியம் ஆண்டவன் தில்லையில் ிருக்கிறான் உலகமே எப்படிங்கிறீங்க ஸ்பேஸ் அண்ட் லைட் ஒளியும் வெளியும் ஒளியும் ஒளியும் இல்லை ஒளியும் வெளியும் ஸ்பேஸ் அண்ட் லைட் அதுதான் என்ன வெளி ஒளி ஒளியில் விளைந்த உயர்ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்த தேனை அப்படின்னு அருணகிரிநாத சுவாமி பாடுறார் கந்தர அலங்காரத்தில் இந்த வெளி அதுதான் ரகசியம் இந்த குழந்தை ரகசியத்தை பார்த்து சிரித்து தான் அதுதான் ராமலிங்க சுவாமி அப்பா இறந்ததுக்கப்புறம் சென்னைக்கு வந்துட்டாங்க இவங்க அண்ணார் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் அது மட்டும் அல்ல புராணப்பிரசங்கம் பண்ணுறவர் பிராணப்பிரசங்கத்துக்கு அந்த காலத்தில் பத்து ரூபா இருபது ரூபா கொடுப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதுலையெல்லாம் பத்து ரூபா பெரிய சொத்து கொடுப்பாங்க அதை வாங்கி வீட்டில் சாப்பாடு இந்த பிள்ளை ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறாங்க என்ன செய்கிறது இந்த பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு போகமாட்டேன்ட்டேன் இது சந்தை படிப்பு நம் சொந்த படிப்போன்னுட்டேன் சந்தை படிப்புன்னா தெரியும் இல்லை மாப்பிள்ளை சந்தையில் மாப்பிள்ளை வில போகிறதுக்காக படிக்கிற படிப்பு ஐஏஎஸ் மாப்பிள்ளைன்னா இருபது லட்சம் கேட்பேன் டவுரி கேட்பானா இல்லையா அந்த எம்பிபிஎஸ்னால் முப்பது லட்சம் கேட்குறேன் இன்ஜினியர் மாப்பிள்ளைன்னா பத்து லட்சம் கேட்பேன் டவரி விற்கிறதுக்காக இது சந்தையில் வில போட மாடு அதனால இந்த படிப்பு சந்தை படிப்பு நம்ம சொந்த படிப்பு இல்லைன்ட்டார் சாமி அன்னாருக்கு கோபம் வந்துருச்சு இந்த பாரு இவன் பைத்தியக்காரனாக இருக்கான் புழைக்க தெரியாதவன் நாலு வார்த்தை படிக்கலைன்னா புழைக்க முடியாது இவனுக்கு சோறு போடாதேன்ட்டார் அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை அண்ணன் வீட்டில் சாப்பாடு அண்ணியை கூப்பிட்டு அன்னார் சொல்லிவிட்டார் இந்த பிள்ளைக்கு சோறு போடாதே எந்த பிள்ளைக்கு உலகம் அழிகிற வரைக்கும் ஜீவகாரிண்ணியத்தினாலே ஒரு பெரிய அடுப்பை உண்டாக்கி அணையாத அடுப்பிலே வடலூரிலே தினோன் சோறு போடக்கூடிய அந்த அருட்பிரகாச வள்ளலாராக மாற வேண்டிய பிள்ளைக்கு அந்த வயசுல சோறு கிடையாதுன்னு அண்ணன் சொல்லிவிட்டார் இப்போ வடலூர் போய் பாருங்கள் சாப்பாடு நடந்துக்கிட்டே இருக்கு சோறு கிடையாது அன்னியார் பார்த்தா ஐயோ பாவம் இந்த பிள்ளைக்கு சாப்பாடு போடாமல் விடலாமா ராமலிங்கம் ஒன்று செய் ராத்திரிக்கு பின்கதவை திறந்து வைக்கிறேன் வா சாப்பாடு வச்சிருக்கேன் சாப்பிட்டு போயிடு ஒரு நாளைக்கு ஒரு வேளை ராத்திரிக்கு சாப்பாடு சரி இப்போ திருவற்றியூரில் இவ்வளவு நேரம் பாடிவிட்டு ராத்திரி பதினோரு மணிக்கு வீட்டுக்கு போய் சேர்றார் நம்ம ராமலிங்கம் போய் சேர்ந்தா கதவு சாத்தி கிடக்கு லேசா அப்படி தள்ளுனார் கதவு திறந்துருச்சு உள்ளே போனார் ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பசிக்குது சரி பேசாமல் உட்காந்துட்டார் அன்னியார் வந்துட்டாங்க உள்ளேருந்து ராமலிங்கம் எப்போ வந்த இப்போ தான் வந்தார் இரு உனக்கு சாப்பாடெல்லாம் வச்சுருக்கேன் ஒரு ஒரு வல்லம் வல்லம்னா தெரியுமா நீங்கள் பிளேட்டுங்கிறீங்கள அது தட்டுன்னு சொல்லப்படாது தட்டுன்னா முடையின்னு அர்த்தம் பணத்தட்டுன்னா பண முடையின்னு அர்த்தம் சாப்பாட்டு தட்டுன்னா சாப்பாட்டுக்கு பஞ்சம் வருதுன்னு அர்த்தம் அந்த வார்த்தைகள்லாம் சொல்லப்படாது அதுக்கு வல்லம்னு பேர் வட்டின்னு சொல்லுவாங்க செட்டி நாட்டு பக்கத்தில் அதில் சாப்பாடு போடுறாங்க நல்ல சாப்பாடு சாம்பார் வருது ரசம் வருது மோர்கொழம்பு வருது பாயாசம் வருது அப்பளம் வருது கீரை வருது வரிசைக்கு வருது சாமிக்கு ரொம்ப ஆச்சரியம் எல்லாத்தையும் சாப்பிட்டார் அன்னியார் உள்ளே போயிட்டாங்க படுத்துட்டார் காலம்பர நாலு மணி திரும்ப அண்ணியார் வர்றாங்க ராமலிங்கம் ராமலிங்கம் என்ன அண்ணி என்ன சாப்பிடாம படுத்துட்டியே அண்ணி என்ன சொல்கிறீங்க உனக்கு வச்ச மோருஞ்சாதம் அப்படியே இருக்குது பாத்தியா ஓ மோறுஞ்சாதம் அங்கே அப்படியே இருக்குது ராத்திரி என்ன சமையல் வழக்கம் போல் மோறு சாதம் ஒரு காய் இப்படித்தான் அந்தாருக்கு பாரு என்னடா இது சாம்பார் மோர் கொழம்பு அப்பளம் வத்த குழம்பு பாயாசம் அன்னியார் அப்படி பார்க்கிறார் அன்னியார் தெரியல வடிவுடை மாணிக்கம் தெரியுது அன்று ஒரு கால் நம் பசி கண்டு அந்த நன்று இரவில் சோரளித்த நற்றாய்கான் அன்று ஒரு கால் நம் பசி கண்டு அந்த நன்று இரவில் சோரளித்த நற்றாய்கான் ராத்திர எனக்கு அம்மா சோறு போட்டா யாரு ராமலிங்க சாமி பார் வடிவுடை மாணிக்கத்தினுடைய செயல் சாப்பாடு போட்டாலாம் பிள்ளைக்கு பசிக்கும்னு தாய் சோறு போட்ட வரலாறு அற்புதமான வரலாறு ராமலிங்க சுவாமிகள் வாழ்க்கையில் நிகழ்ந்தது அப்புறம் ஒரு நாலு நாள் ஆச்சு அன்னார் சாப்பிடற பொழுது அண்ணி பரிமாறினாங்க சாப்பிடுற இலையில ரெண்டு சொட்டு கண்ணீர் விழுந்தது நிமிந்தார் அண்ணி கண்ணீர் விட்டா இலையில விழுந்துருச்சு ஏன்னு கேட்டார் ராமலிங்கத்தை கூப்பிட்டுக்கிடுங்க தாயில்லா பிள்ளை வெளியில் என்னமோ சாப்பிட வேண்டி இருக்குது கூப்பிடுங்க உள்ள சரி வரச்சொல் சாப்பாடு போடு அவ்வளோதான் அண்ணார் சொல்லிவிட்டார் ராமலிங்கம் வந்துட்டார் எனக்கு மாடியில் அறையில் ஒரு கண்ணாடி வைக்க சொல்லுங்க சரி மாடி அறையில் கண்ணாடி கண்ணாடிக்கு முன்னால் ஒரு மேஜை நான் அங்கே இருந்துக்கிறேன் வேலை வளர்க்கி சாப்பாடு ராமலிங்கம் மேலே உட்கார்ந்தார் கண்ணாடிக்கு முன்னால் உட்கார்ந்துருவார் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார் கண்ணாடியில் என்ன தெரியும் முருகப்பெருமான் திருத்தோற்றம் தெரியும் திருத்தணிகை தெரியும் சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் தெரியும் திகழ் கடப்பன் கொண்ட தோல் தெரியும் தாமரை தாழ் தெரியும் கூறு கொண்ட நெட்டிலி கதிர்வேல் தெரியும் கோழி கொடி தெரியும் சேவல் மாதிரி பக்கத்தில் மயில் தெரியும் இவ்வளதும் தெரியும் அப்படியே பார்க்கிறார் அது எப்படி தெரியும் என்ன தெரியும் இந்த சட்டை தெரியும் தெரியும் என்னுடைய மேனி தெரியும் உடம்பு அதையும் அதையும் விஷயம் நம்மளால கலட்ட முடியுமா இந்த சட்டை இந்த சட்டையை கலற்றுறது உடம்பு சட்டையை கலட்டிவிட்டா இருக்கிற பெருமான் தெரிஞ்சிட்டி ராமலிங்க ஒரு நாள் சோமுசட்டியார் வீட்டில் பிரசங்கம் அண்ணார் போய் பிரசங்கம் பண்ணணும் அண்ணாருக்கு உடம்பு சரியில்லை என்ன பண்றது சோமுசெட்டியார் வீட்டில் பெருங்கூட்டம் சேர்ந்திருக்கும் அந்த காலத்திலே பெரிய புராணம் கேட்கறதுக்கு கிராமத்து மக்கள் திரண்டு ராத்திரி பூட கேட்பாங்களாம் அவங்கவுங்க வீட்டில இருந்து அரிசி உப்பு எல்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்களாம் அந்த காலம் அப்படித்தானே எல்லாம் ஒரே குடும்பமா இருந்த காலம் சோமிசெட்டியார் வீட்டில் பிரசங்கம் உடம்பு சரியில்லை ராமலிங்கத்தை போய் சொல்லிட்டு வர சொல்லு எனக்கு உடம்பு சரியில்லை நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வர சொல்லு ராமலிங்கம் புறப்பட்டார் சோமு செட்டியார் வீட்டுக்கு வந்துட்டார் சோமு செட்டியார் வீட்டில் பெருங்கூட்டம் கூடி கிடக்கு எல்லாம் கேட்கணும் கேட்கணும் கேட்கணும் என்ன கேட்கணும் பெரிய புராணம் கேட்கணும் திருஞான சம்பந்தர் வரலாறு கேட்கணும் எல்லாம் காத்து கிடக்கிறாங்க வந்த உடனே இவர் சொன்னார் அண்ணாருக்கு உடம்பு சரியில்லை இவர் வர முடியலை நாளைக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வர சொன்ன தம்பி இவ்வளவு கூட்டம் வந்து உட்கார்ந்துருக்கு எல்லாரையும் சும்மா போச்சொல்லக்கூடாது தம்பி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க ஆலையில்லா ஊருக்கு இழுப்ப பூச்சக்கரை உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க தம்பி வல்லற் பெருமான் போய் உக்கந்தர் வேத நெறிதழை தோங்க மிகுசைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலியம் மலர் தழுத சீதவள திருஞான சம்பந்தர் பாதமலர்தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் பெரியவரும் அனைத்து பாட்டு அற்புதமாக வந்தது பேச ஆரம்பிச்சார் எல்லாம் மகுடியில் கட்டுப்பட்ட பாம்பு மாதிரி உட்கார்ந்திருந்தார்கள் திருஞான வரலாற்றை மிக அற்புதமாக கண்ணீர் கொட்ட பாட்டுக்களோட சொல்லி முடித்தார் ரெண்டரை மணி நேரம் முடிஞ்சு வச்சு எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு சோமசெட்டியார் ஓடி வந்து நூறு ரூபாய் கொடுத்தாராம் அப்போ இவர் நூறு ரூபாயை வாங்கி தூக்கி எறிஞ்சிட்டார் பணம் வேண்டாம் நூறு ரூபாயை தூக்கி எரிஞ்சிட்டார் வீட்டுக்கு வந்துட்டார் மறுநாளைக்கு சோமசெட்டியார் அண்ணன்ட்ட வந்தார் ஒரு சின்ன விண்ணப்பம் என்ன இன்னிமே தம்பி வந்து பேசுனா போதும் நீங்கள் வர வேண்டாம் சில நேரத்திலே சப்ஸ்டியூட் அனுப்புறது இப்படி ஆகி போயிடும் ஆமாம் அது நல்லா இருக்குல்ல அப்புறம் என்ன தம்பி நல்லா பேசுகிறாரு அது போதும் நீங்கள் வர வேண்டாம் இவர் சொன்னாராம் ஏண்டா எம் பொழப்ப கெடுத்து விட்டியே வல்லர் பெருமான் கல்யாணம் ஆச்சு சொந்த அக்கா பொண்ணு தனக்கோட்டி அம்மாள்னு பேர் கல்யாணத்தன்னைக்கு ரெண்டு பேரையும் மேலே அனுப்பிச்சுட்டாங்க ஒரு சின்ன அறை முதல் இரவு ஒரு சின்ன கட்டில் இவர் கட்டிலில் போய் உட்கார்ந்தார் அந்த அம்மா உள்ளே வருது என்ன அக்கா பொண்ணு அவ்வளவுதான் மாமா அக்கா பொண்ணுன்னு வந்து காலடியில் உட்காந்து தான் இவர் காலை தொட்டு கும்பிட்டு இவர் இப்படியும் பார்த்தாரு பார்த்துட்டு ஒரு புத்தகத்தை எடுத்துட்டாரு என்ன புத்தகம் நம சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதந்தாழ் வாழ்க திருவாசகம் எடுத்து முதல்ல சிவபுராணம் படிச்சு முடிச்சார் கீட்டு திரு அகவல் படிச்சு முடிச்சார் திருவண்ட பகுதி படித்து முடித்தார் போட்டு திரு தகவல் படித்து முடித்தார் திருச்சதகம் அதுக்கப்புறம் நீத்தல் விண்ணப்பம் திருவம்பாவை திரு அம்மானை வந்துகிட்டே இருக்குது மொத்தம் ஐம்பத்தோரு தலைப்பு ஐம்பத்தி தலைப்பு படித்தார் முடித்தார் செம்மை நலமறியாத சிதடருந்திரிவேனை மும்மை மலமறிவித்து முதலாய முதல்வன் முதல் வந்தான் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையனக்கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே அறுநூத்தி ஐம்பத்தி எட்டாவது பாட்டை படித்தார் முடிச்சார் முடிஞ்சுது விடுஞ்சுது இதான் முதலிரவு ராமலிங்க சுவாமி அந்த பொண்ணு இவர் வாயினால கேட்டதா இவருக்கு முன்னாலே மோற்றத்துக்கு போயிடுச்சு இறந்த சேதி தெரிஞ்சு ராமலிங்க ஒரு காரியம் பண்ணார் என்ன தெரியுமா அவர் ஒரு துண்டு போர்த்து இருப்பார் தலைக்குன்னு சேர்த்து முக்காடு போட்டிருப்பார் தலையை காட்ட மாட்டார் உச்சன் தலையில் நமசிவாய வாழ்கன்னு எழுதி வச்சிருப்பாராம் ஒரு சீட்டில் வாரியார் சாமி அப்படிப்பட்டவர் திருவாசகத்துக்கு வாழ்க்கப்பட்டவர் சுருக்கமாக சொல்ல அப்படிப்பட்டவர் இறந்த சேதி தெரிஞ்சுதான் பொண்டாட்டி என்ன கையை தொட்டதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது தாலி கட்டினது இவர் இந்த துண்டு போர்த்தி இருப்பார்ல இந்த உடம்பு பிரணவதேகம் வெயிலால் உலர்த்தப்படாதது மலையினால் நனைக்கப்படாதது அப்படிப்பட்ட திருமேனி புகைப்படம் எடுக்க முடியாது வள்ளற் பெருமானி அதுக்கு போட்டு போர்த்து வச்சிருந்தாராம் உடம்பை காட்டப்படாதுன்னு அந்த துண்டை எடுத்தார் அன்னைக்கு தான் எடுத்தார் இது அவளுக்கு போர்த்தி அவளை புதைச்சு விடுங்க எரிக்காதீங்க அப்படிப்பட்ட வல்லற் பெருமான் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேல திருவற்றியூரில் வாழ்ந்தார் வடிவுடை மாணிக்கத்தை வழிபட்டார் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலில் பிறந்தவர் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சில திருவொற்றியூருக்கு வர்றார் பதினோரு வயசு பிள்ளையா திருவற்றியூருக்கு வர்றார் எூத்தி ஐம்பத்தி எட்டு முடி அங்கதான் இருக்கார் முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் திருவற்றியூர் வாழ்க்கை திருவற்றியூரிலே நந்தி ஆசிரமம் ஒன்று நந்தி ஓடையின்னு ஒண்ணு நந்தி ஓடையிலே தண்ணீர் ஓடும் சுத்தமான தண்ணீர் ராமலிங்கசாமி திருவற்றியூர் நந்தி ஓடையில் போய் உட்கார்ந்துக்கு வாராம் பார்ப்பாராம் கோடையிலே இழைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தரு நிழலே நிழல் கனிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே எந்த ஓடை நந்தி ஓடை ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சு வைத்தீரே உகந்த தண்ணீர் மலர்ந்த சுகந்த மணமலரே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மென்காற்றில் விளை சுகமே சுகத்தில் உரும்பயனே ஆடையிலே என மணந்த மனவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கள் நந்தி ஓடையில் பாடுவாராம் இப்ப நந்தி ஓடையெல்லாம் வீடாயிருச்சு நம்ம ஊர் மாதிரி தான் எல்லாம் ஏரி குளம் எல்லாம் வீடு ஆயிடுச்சு நந்தி கோயில் மட்டும் நந்தீஸ்வரர் கோயிலுங்கிற பேரில் இருக்கு சாமி அங்கே இருந்தார் ஒரு நாள் திருவற்றியூர் பட்டினத்தார் சமாதிக்கு போனார் அன்னைக்கே நான் சொன்னேன் ஒரு நாள் பட்டினத்து சுவாமிகள் ஊரெல்லாம் சுற்றி கடைசியா திருவற்றியூருக்கு வந்தார் கவியரசு கண்ணதாசன் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாலே திருவற்றியூரில் ஒரு கவியரங்கத்துக்கு வந்தார் அப்போ சொன்னார் பட்டணத்து சுவாமி எல்லாம் சுத்தி கடைசியா திருவற்றியூருக்கு வந்தார் நானும் திருவற்றியூருக்கு வந்திருக்கிறேன் அமெரிக்கா போனவர் திரும்பல திருவற்றியூர் பட்டினத்து சுவாமிகள் சமாதி ஒரு சிவலிங்கம் ஒரு நந்தி அந்த சுவாமிகள் அந்த பட்டணத்தார் சமாதிக்கு வல்லற் பெருமான் போவார் ஒரு நாள் ஒரு வயசான அம்மா காலில் வந்து விழுந்து கும்பிட்டாங்க சாமிய ராமலிங்க சுவாமிய அப்படி நிமிந்தார் அந்த அம்மா பக்தை கண்ணீர் கொட்டுது பட்டினத்து சாமி மேலே அவ்வளவு பிரியம் பாரணித்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல் ஆறும் துறக்கை அரிதறிது தாயுமான சுவாமி பட்டினத்தாருக்கு முற்ற துறந்த பட்டினத்தார்னு பேர் அது என்ன முற்ற துறப்பது தான் சன்னியாசிங்கிற நினப்பையும் துறப்பது நம்ம சன்னியாசிகளுக்கெல்லாம் நெனப்பு இருக்குல்ல தான் சன்னியாசின்னு ஒரு சன்னியாசியோட பேசிக்கிட்டே போனேன் அப்படி திரும்பினார் என்ன சாமியின் பூர்வாசிரமத்தில் இதுதான் எங்க வீடு அதான் சிரமம்னு விட்டுட்டு வந்துட்டியே பூர்வாசிரமத்தை இனிமே என்ன எங்க வீடு ஆனாலும் ஒரு நெனப்பு தான் ஒரு சன்னியாசி துறவி என்ற எண்ணத்தையும் துறப்பது தீரத்துறத்தல் தலைப்பட்டார் தீரத்துறந்தார் வாக்கு அப்படிப்பட்டவர் பட்னத்து சுவாமி நாயகன் பேரு ஒன்பது கோடி பொன் வீட்டில் நம் வீட்டு பிள்ளைகள் சைக்கிளையும் சொத்து வீட்டு வாசப்படியிலே இங்க ரேக்க நாட்டுக்காரர்கள் காவல் காப்பார்கள் ராஜாவுக்கு பணம் வேணும்னா இவர்கிட்ட வந்து கடன் வாங்கிட்டு போவான் அப்படிப்பட்டவர் இப்போ வரப்பல தலைய வச்சு பரம சன்னியாசியா ஒரு கோவணத்தோடு படுத்து கிடக்கிறார் ரெண்டு பெண்கள் தண்ணீர் எடுக்க போனார்கள் ஒருத்தி சொன்னா என்ன பட்னத்து சாமி பெரிய சன்னியாசி இன்னும் தலைக்கு ஒசரம் கேட்குதுன்னா படுக்கிற பொழுது சன்னியாசிக்கு என்ன தலையனே இன்னும் தலைக்கு ஒசரம் கேட்குது அவ சொல்வது நியாயம் சாமி கீழே இறங்கி படுத்துக்கிட்டாரு ரெண்டு பேரும் தண்ணி எடுத்துக்கிட்டு திரும்ப வந்தாங்க அவள் கேட்டால் இவளை பார்த்து நீ சொன்ன உடனே பாரு கீழே இறங்கி படுத்துக்கிட்டாரு பாவம் வரப்பில் தானே தலை வச்சு படுத்திருந்தார் என்ன பஞ்சுமத்தேலையாக படுத்திருந்தார் இப்போத்தான் சொல்ற இவர் என்ன சன்னியாசின்னா அவ ஏன் இப்படி சொல்ற ஆமா தெருவில் போற பொம்பளை அவ அவ ஆளுக்கு சொல்லிக்கிட்டு போவா அதுக்கு தகுந்தாப்பில் இவர் மேலையும் கீழையும் படுத்துக்கிட்டா இவர் என்ன சன்னியாசி இந்த உலகம் எப்படியும் சொல்லும் சேர்த்து வச்சா கஞ்சனுங்க செலவழிச்சா ஊதாரிங்கும் முன்னால் போனால் முட்டும் பின்னால் போனால் உதைக்கும் நடுவில் நின்னா இடிக்கும் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிப்பட்ட ஞானம் பட்னத்து சுவாமி மகாராஜா வந்து எதிர்த்தாப்பில் நிற்கிறான் செட்டியாரே இவர் தரையில் படுத்து கிடக்கிறார் சுடுகாட்டில் அந்த ஊர் ராஜா வந்து எழுத்தாப்பில் நிற்கிறான் செட்டியாரே உனக்கு நவகோடி நாயகன் பேர் எனக்கு கடன் கொடுத்த ஆளு இப்படி சன்னியாசியா வந்து சுடுகாட்டில் படுத்து கிடக்கிறையே என்னத்தை கண்டேன் உனக்கு என்ன லாபம் படுத்தபிடிக்கி சொன்னார் நீ நிற்கிறே நான் படுத்து கிடக்கிறேன் அதான்ண்டா லாபம்னர் இல்லாட்டி ராஜாவை கண்ட எந்திரிக்கணுமா இல்லையா கவுன்சிலரை கண்டாலே எந்திரிக்கிறோம் யோசிச்சு பாருங்க ராஜாவை கண்ட எந்திரிக்கணுமா வேண்டாமா கவலைப்படாம படுத்து கிடக்கிறார் துறவிக்கு வேந்தன் ஏன் அவருக்கு தெரியும் எதுவும் நிலை அல்ல சிவபெருமான் திருவடிதான் நிலை ஊருஞ்சதம் உற்றார் சதம் உற்று பெற்ற பேருஞ்சதம் அல்ல பெண்டில் சதம் பிள்ளைகளும் சீரும் சதமல்ல செல்வம் சதமல்ல தேசத்தில் யாரும் சதமல்ல நின்றாள் சதம் கட்சி ஏகம்பனேன் கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துருகின் எல்லா பிழையும் நினையாப்பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனேன் நான் தினமும் படிக்கிறேன் இந்த பாட்டை எவ்வளதோ தப்பு பண்றோமே கடவுள் பொறுத்துக்கணும் இல்லையா இந்த பட்டினத்தார் சமாதிக்கு வல்லர் பெருமான் போனார் திருவற்றியூர் ஒரு வயசான அம்மா அங்கே இருந்து வந்தாங்க கண்ணீர் கொட்ட பட்டினத்தார் சமாதியில் அவர் பாட்டெல்லாம் பாடி கும்பிட்டாங்க பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை பிறக்கிற போது என்ன பணத்தை கொண்டுகிட்ட வந்தான் இல்லை போற அன்னைக்கு தான் பணத்தை கொண்டுகிட்டு போறமா தங்கத்தில் பல்லு இருந்தால் கூட தட்டி எடுத்துக்கிட்டு தான் உள்ளே போடுவான் தங்கம் இல்ல பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை இடையின் நடுவில் சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாது இறக்கும் குலாமறுக்கு என் சொல்லுகேன் கட்சியே கம்பனே அந்த அம்மா பாடுற பாட்டை ராமலிங்க சுவாமி கேட்டுக்கிட்டே இருந்தார் பாடிட்டு வந்தவ ராமலிங்க சாமி காலில் விழுந்து கும்பிட்டா சாமி அவளை கூட்டிக்கிட்டு கடற்கரைக்கு போனார் கொஞ்சம் மண்ணை அள்ளினார் பாட்டியை வச்சுக்கோ கையில் வச்சு மூடிட்டு திறந்துவார் அந்த பாட்டி கையில் மண்ணை வாங்கினான் மூடுனான் இப்போ திறந்துவார் திறந்து பார்க்கறா எல்லாம் சிவலிங்கமாக இருக்கு மனதெல்லாம் சிவலிங்கம் திருவற்றியூரில் பட்டினத்து சுவாமி சிவலிங்கமாக மாறி போனார் எந்த ஊர் சிவலிங்கம் ஒரு நாள் திருவற்றியூர் கோயிலுக்கு ராமலிங்க போறார் கூடவே ஒரு இருபது பேர் போனாங்க மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு இவங்க தங்கியிருக்கடத்திலேருந்து கோயிலுக்கு போறதுக்கு ரொம்ப தாமதிக்கும் அதுக்குள்ள நனைஞ்சு போவாங்க எல்லாரும் மலை மழைன்னா சாமி என்ன பண்ணார் குறுக்கு வழிகளை கூட்டிக்கிட்டு போகிறேன்னு நாலு சந்து இப்படியும் அப்படியும் திரும்பினார் கோயில் வந்துருச்சு திரும்புகிற போது மழை விட்டு போச்சு பழைய வழியிலே கூட்டிக்கிட்டு வந்துட்டார் சாமி ஒரு குறுக்கு வழி காட்டினீங்களே அப்பவே அது அப்பவே முடிஞ்சு போச்சுன்ட்டார் வழியெல்லாம் கிடையாதுங்க இவர் கூட்டிக்கிட்டு போயிட்டார் மனசனால் அத்தனை பேடையும் எந்த திருவற்றியூர் நெல்லிக்காய் பண்டாரன் சந்துன்னு ஒன்று திருவற்றியூர் போனால் இதெல்லாம் பார்க்கணும் ரெண்டு நாள் தங்கணும் நெல்லிக்காய் பண்டாரம் சந்து அங்கே நெல்லிக்காய் பண்டாரம்னு ஒருத்தர் அவர் நெல்லிக்காய் வாங்கி தேனில் ஊற போட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் பிரசாதம் கொடுப்பாராம் நம்மால் அவருக்கு பேர் வச்சு விட்டேன் பண்டாரம் அந்த சந்து வழியாக சாமி போவார் ஒரு நாள் பக்கத்தில் ஒரு தெரு சந்நிதி தெரு சந்நிதி தெருவில் ஒரு சந்யாசி உட்கார்ந்து இருக்கார் அந்த சன்னியாசி போறவன் வர்றவன் எல்லாம் பார்த்து அந்தா நாய் போகுது அந்த கழுகு போகுது ஹே யானை போகுது நரி போகுது தேள் போகுது மாடு போகுது அத்தனையும் மனுஷன் இந்த சாமி இப்படியும் சொல்லிக்கிட்டு இருப்பாராம் எந்த ஆடையும் கிடையாது நிர்வாண சன்னியாசி ஆமாம் நாய்க்கு முன்னால் ஆடை என்ன நமக்கு ஆனால் மனுஷனுக்கு முன்னால் என்ன ஆடையை கட்டிக்கணும் மனுஷனெல்லாம் நாயாக தெரிகிற பொழுது நாய்க்கு முன்னால் இவருக்கு எதுக்கு ஆடை ஏன் நாயின்னார் தெரியும்ல குலைச்சிக்கிட்டே இருப்பேன் அந்த ஆள் சில வீடுகளில் நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டிருக்கோம் நாய் இருக்காது வீட்டுக்காரர் உட்காந்துருப்பார் நம்ம தெரிஞ்சுக்கணும் நாலு காலு இப்போ ரெண்டு காலாக வந்து உட்காந்துருக்குன்னு கொலைச்சா நாய் முட்டுனா மாடு கொட்டிக்கிட்டே இருப்பான் அப்பா தாங்க முடியாது இவன் தேழ் உதைக்கிறவன் கழுத ஏமாத்துகிறவன் நரி சீர்கிறவன் பாம்பு பஞ்சம் வஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு பழி வாங்கிறவன் யானை சொல்லிக்கிட்டே இருப்பாரான் சாமி ஆனால் அவர் சொன்னது பூரா சரி மனுஷனே போகலை இப்போ என்ன புரியுது நம்ம அவ்வளோ சுத்தமாக அப்போவே இருந்திருக்கம்னு புரியுது அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாராம் நிர்வாணசாமியார் ராமலிங்க சுவாமி நெல்லிக்காய் பண்டாரத்து வழியாக போனவர் அன்னைக்கு ஏதோ ஆண்டவங்களை இந்த சந்நிதி தெருவுக்குள்ள வந்துட்டார் வந்தா இந்த சாமி நிர்வாணசாமி உட்கார்ந்தார்கள் ராமலிங்க சாமி உடம்பெல்லாம் போர்த்திக்கிட்டு வர்றாரு இவர் ஒன்றும் இல்லாமல் நிற்கிறாரு ரெண்டையும் பார்த்தீங்களா வித்தியாசத்தை அவரு உடம்பு பூரா போர்த்து மூக்கும் கண்ணும் தான் வெளியே தெரியும் இவர் எல்லாம் உடம்பே நிர்வாணமாக நிற்கிறார் அவரை இவர் பார்த்த உடனே ஒரு மனுஷன் போறான் ஒரு மனுஷன் போறான் வேகமாக வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டாராம் யாரு நிர்வாண சாமி ராமலிங்க சாமி வந்தாராம் இங்கே இப்படி நிற்காதே போயிடு போயிட்டாராம் அந்த சாமிக்கு பேர் தெரியுமா வேலூர் தோபா சுவாமிகள்னு பேர் வேலூர்ல இருந்த ஞானி தோபா சுவாமிகள் நிர்வாண சன்னியாசி இவர் அவரை விரட்டி விட்டார் ஏன் இவரு தான் மனுஷனா தெரிஞ்சிருக்கு அவரு கண்ணுக்கு ராமலிங்க சாமி ஒருத்தர் தான் இதோ உத்தமமான மனிதன் போகிறான் எங்கே திருவற்றியூர் நான் பசியோடு இருந்த பொழுது தாய் எனக்கு சோறு போட்டாள் அப்படின்னு அந்த நிகழ்ச்சியை சாமி பாடியிருக்காரு தெற்றியிலே நான் வசித்து படுத்துழைத்த தருணம் திரு அமுது ஓர் திருக்கரத்தே திகள் வல்லத்து எடுத்தே வல்லம்னா என்ன சாப்பிட்ற அந்த தட்டு சொல்லப்படாது சாப்பிடக்கூடிய ஒரு வட்டில் அதான் வார்த்தை திகள் வள்ளத்தெடுத்தேன் ஒற்றியில் போய் பசித்தனையோ என்று என்னை அங்கு எழுப்பி உவந்து கொடுத்து அருளிய என் உயிர்க்கு இனிதாம் தாயே வல்லற் பெருமான் இவ்வளதும் பாடுறார் இதெல்லாம் எங்கே திருவற்றியூர் திருவற்றியூரை பற்றி மற்ற செய்திகள் இப்போ திருவற்றியூருக்கு ஆதிபுரியின்னு பேர் ஆதிபுரியின்னா என்ன உலகத்தில் ஆரம்ப காலத்திலே தோன்றிய சில கோயில்களில் திருவற்றியூர் கோயில் ஒன்று அதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா ரொம்ப நாளாக திருவற்றியூர் கோயிலில் நவகிரகம் கிடையாது ஆரம்ப காலத்தில் சிவன் கோயில் நவகிரகம் வைக்கிற பழக்கம் கிடையாது பின்னாலே சனீஸ்வரனுக்கு பயந்து நம்ம நவகிரகத்தை வச்சு விட்டோம் நம்ம பண்ணன வேலை ஆரம்ப காலத்து சிவன் கோயில்களில் எங்கேயும் நவகிரகம் இல்லை நம்ம திருவற்றியூர் கோயிலில் நவகிரகம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அந்த ஊர்க்காரங்கள் நான் சேர்ந்து நம்ம ஒரு கோயிலில் நவகிரகம் இல்லாமல் இருக்கிறதான்னு இப்போ வச்சு நவகிரகம் இல்லைன்னா அது கோயிலுடைய சரித்திரம் பழைய கோயில்னு அர்த்தம் நம்மளால அவசரப்பட்ட நவகிரகத்தை வச்சு சனீஸ்வரனை சுற்றி பரிகாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் சனிப்பெயர்ச்சி வியாழப்பெயர்ச்சி சந்திரப்பயிற்சி அது என்ன வள்ளியோ நீ சந்திரப்பயிற்சி வந்துடும் ஆமாம் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஏதோ ஒன்று நமக்கு வண்டி ஓடுனா சரிதானே சந்திரப்பயிற்சி குரு பயிற்சி குரு இத்தனை வருஷமாக இல்லாமலாம் இருந்துச்சு எங்க உங்கள் தாத்தா காலத்தில் இல்லை அப்போல்லாம் நல்லா தானே இருந்தோம் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் கோயில்கள் பூரா பரிகார கோயிலாக போச்சு பக்தி கோயிலாக இல்லை கோயிலுக்குள்ளே போனால் நிம்மதியாக சாமி கும்பிடுன்னு சொல்கிறதுக்கு நாதி கிடையாது அர்ச்சனை பண்ணிட்டியா போ எள்ளு விலைக்கு ஏற்றிட்டியா போ பிரசாதம் வாங்கிட்டியா போ நின்று ஒரு நிமிஷம் சாமி பாட்டை பாடு மனசங்கே போகணும் அப்படின்னு ஒரு ஆள் சொல்ல மாட்டாங்க அவளதுக்கு நம்முடைய இந்து வதம் உயர்ந்து விட்டது வேறு ஒன்றும் சொல்லப்படாது ஆதிபுரின்னு அதுக்கு பேர் ஏன் ஆதிபுரி ஆரம்ப காலத்தில் தோன்றியது கிட்டத்தட்ட எட்டாம் நூற்றாண்டு அப்போத்தான் திருவற்றியூரை பற்றி எல்லாருக்கும் வெளியில் நல்லா தெரிஞ்சது எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுந்தரர் வாழ்க்கையில் ரெண்டு ஊர் முக்கியம் ஒன்று திருவாரூர் இன்னும் திருவற்றியூர் அதுவும் மாமனார் ஊர் இதுவும் மாமனார் ஊர் சுந்தரருக்கு ரெண்டு கல்யாணம் மேலே சிவபெருமானுடைய கட்டளை பராசக்தியின் தோழிகள் கமலினி அணிந்திதை ரெண்டு பேரையும் பார்த்து மனம் செலுத்தினாய் பூமியில் போய் பிறப்பாயாக சுந்தரர் திரு திருவாரூருக்கு பக்கத்திலே வந்து பிறந்திட்டார் திருநாவலூர் திருவாரூரன்னு பெயர் வைத்தார்கள் திருவாரூர் இவங்க தாத்தா விட்டு ஊர் அம்மா பிறந்த ஊர் திருவாரூர் அவங்க அம்மாவுக்கு அப்பா பேர் ஆறு உரன் அதே பேர் இவருக்கு வச்சாங்க திருவாரூருக்கு வந்தார் திருவாரூரில் வந்து அப்படி நிமிந்து பார்க்குறார் கிட்டத்தட்ட பன்னெண்டு வயசு இருக்கும் அவருக்கு அப்பா பறவனாட்சியாரை பார்த்துட்டார் யார் பறவனாச்சியார் பழைய கமலினி பறவநாட்சியாராக வந்து கோவிலில் நடனமாடக்கூடிய கணிகை இவர் முப்போதும் திருமேனி தீண்டக்கூடிய சிவாச்சாரியார் கோயிலுக்குள்ளே சிவலிங்கத்தை மூணு வேளையும் தொட்டு வழிபாடு பண்ணக்கூடிய சிவாச்சாரியார் வம்சம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவ கோயிலில் நடனம் ஆடக்கூடிய கணிகை ரெண்டு பேரும் மேலே பார்க்க அவளுக்கு இவரை பார்த்த உடனே எப்படி இருந்துதான் இந்த காதல் பாட்டை பாருங்க பெரிய புராணத்தில் அட காதலிய பார்த்து காதலன் என்ன சொல்லுவான் காதலனை பார்த்து காதலி என்ன சொல்லுவா நம்மளும் தான் படங்கள் நிறைய பார்த்துட்டோம் அப்போ சொல்கிறாங்க பாருங்க ரெண்டு பேரும் இவரை பார்த்த உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுது முன்னே வந்து எதிர் தோன்றும் எந்த காதலியாவது காதலனை முருகன் மாதிரின்னு சொல்லியிருக்காளா சொல்லவே மாட்டா முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டி இல்லை சொல்லுவாளா சொல்லவே மாட்டா முன்னே வந்து எதிர் தோன்றும் சரி அவர் என்ன நினைச்சாரு இவளை அற்புதமோ சிவன் அருளோன்னாரா காதலியை பார்த்து இவள் சிவன் அருள் அப்படின்னு சொல்லக்கூடிய காதலனை உலகம் அதுக்கு முன்னாலேயும் சந்திக்கல அதுக்கு பின்னாலேயும் சந்திக்கல சிவபெருமான் சொன்னாராம் அடியார்களை பார்த்து ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வை திருவாரூரிலே பரவனாச்சியாருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் பங்குனி உத்தரத்தன்னைக்கு கல்யாணம் சொக்கலிங்க பெருமானுக்கும் மீனாட்சிக்கும் பங்குனி உத்தரத்தன்னைக்குத்தான் கல்யாணம் திருப்பரங்குன்றத்திலே முருகனுக்கும் தெய்வயானைக்கும் பங்குனி உத்தரத்தன்னைக்கு கல்யாணம் பாஞ்சாலிக்கும் தருமராஜாவுக்கும் பங்குனி உத்தரத்தன்னைக்கு கல்யாணம் வெங்கடாஜலபதிக்கும் பத்மாவதி தாயாருக்கும் பங்குனி உத்தரத்தன்னைக்கு கல்யாணம் பங்குனி உத்தரம் அவ்வளவு சிறப்பான நாள் வருஷத்திலே கடைசி பௌர்ணமி கல்யாணம் முடிஞ்சது கொஞ்ச காலம் அங்கே இருந்தார் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அந்த பக்கத்திலே இருந்தார் பறவை நாச்சியாருக்கு வேண்டியதையெல்லாம் செஞ்சு கொடுத்தார் திருவற்றியூருக்கு போயிட்டார் ஒவ்வொரு கோயிலாக கும்பிட்டுக்கிட்டே போனார் திருவற்றியூர் கோயிலுக்கு போயிட்டார் அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு இருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு இங்கே கல்யாணம் பெண்டாட்டி வீட்டில் இருக்கிறான் எல்லா அதிகாரிகளுக்கும் சாப்பாடு நடக்குது பங்குனி உத்தரத்து அன்னைக்கு திருவிழாவிலே அடியார்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்களாம் கல்யாண நாள் அன்னைக்கு இவர் திருவற்றியூர் போயிட்டார் திருவற்றியூரிலே நம்முடைய ஒற்றை தியாகர் சந்நிதி அப்படி கும்பிட்டுக்கிட்டே போகிற பொழுது மேலே பார்த்தார் ஒரு பொண்ணு மாலை கட்டிக்கிட்டு நிற்கிது பார்த்தார் இல்லை மனசங்க ஓடிடுச்சு மாலை கட்டிக்கிட்டு நிற்கிற பொண்ணு கோயிலுக்கு மாலை கட்டிக்கிட்டு நிற்கிது யார் அந்த பொண்ணு அந்த இன்னொரு பொண்ணு அனிந்ததை இங்கே வந்து சங்கிலி நாச்சியாரா பிறந்திருக்கான் ரெண்டு பொண்ணை பார்த்து காதலிச்சார்ல கணக்கு முடிக்கணும் நினைப்புக்கெல்லாம் பிறவி உண்டுங்க நம்ம நினைச்ச நினைப்புக்கெல்லாம் பிறவின்னா உலகம் அழிஞ்சாலும் நம்ம பிறவி கணக்கு அழியாது கொஞ்சமாக நினைச்சிருக்கான் எவ்வளவு நினப்பு ஓடிக்கிட்டு இருக்கு சங்கிலி நாச்சியார் உங்க அப்பா ஞாயிறு கலார் ஏன் பொண்ணை கொண்டாந்து இங்கே வச்சிருக்காங்க இவளுக்கு கல்யாணம் பேசினாங்க மாப்பிள்ளை பையன் செத்து போயிட்டான் அதுலேருந்து எல்லாரும் பயந்துட்டாங்க பெருமாள் இவளை யாருக்கு சீட்டு போட்டிருக்காரோ தெரியலன்னு கோயிலில் கொண்டாந்து வச்சுட்டாங்க இந்த பொண்ணு மாலை கட்டிக்கிட்டு இருக்கு தெரிஞ்சு வச்சு வரு அதுக்குள்ளே இவரை பார்த்துட்டான் விசாரிச்சு விட்டான் யார் இருந்தாலும் புதுசாக இருக்காருன்னு அந்த காலத்திலே ஆண்களை விட பெண்கள் ரொம்ப அறிவாளிகளாக இருந்திருக்காங்க இந்த காலத்திலையும் அப்படித்தான் இருக்கிறாங்க ஒன்றும் சொல்றாப்பில் இல்லை அந்த காலத்திலையும் அப்படி இருந்திருக்கிறாங்க விசாரிச்சுட்டான் இவர் சிவபெருமானேன்னார் ஏப்பா என்னப்பா வேணும் இவளை பார்த்தேன் மனசு கொஞ்சம் போயிருச்சு எப்படியாவது அவ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுமே இப்போ என்ன செய்யணுங்கிற அவள்கிட்ட போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைங்க தோழந்தானே செய்யணும் சரி சிவபெருமான் கனவுல போய் நிற்கிறார் திருவொற்றியூர் சிவபெருமான் கனவுல போய் நிற்கிறார் யார் கனவுல சங்கிலி நாச்சி யார் கனவு சாருந்தவத்து சங்கிலி சால நம்பால் அன்புடையன் தவஞ்செய்த சங்கிலி ஏன் தவஞ்செய்த சங்கிலி சிவபெருமான் கனவுல வரணும்னா ஏகப்பட்ட தவம்பன் இருக்கணுமே நம்முடைய அன்பன் உன்னை போல அன்பன் திருவாரூர் காரன் சுந்தரன்னு பேர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான் சுவாமி நான் தயார் ஆனால் ஒன்று அவருக்கு திருவாரூரில் ஒரு தொடக்கு இருக்கதா சொல்கிறாங்களே வார்த்தையை பார்த்திங்களா ஒரு தொடக்கு இருக்கான் சேக்கிலார் வார்த்தை ஒரு தொடக்கு இருக்கதா சொல்கிறாங்க சாரிச்சுட்டா அதுக்குள்ளே மாப்பிள்ள கண்ணை முடிக்கிட்டு அமெரிக்கா மாப்பிள்ளைன்னு கல்யாணம் பண்றது இல்லை அமெரிக்காவுக்கே போய் விசாரிச்சிருவா போல இருக்கு அந்த மாதிரி அவருக்கு திருவாரூர்ல ஒரு தொடக்க இருக்காமே ஆமா இருக்கு சிவபெருமான் பொய் சொல்ல முடியுமா யோசிங்க இந்த சுந்தரமூர்த்திக்காக என்னதான் பண்றது அவரு பட்ட பாடு பெரும்பாடு இவருக்காக இப்போ என்ன செய்யலாம் அவரை திருவற்றியூர் எல்லையை தாண்டப்படாதுன்னு சத்தியம் வாங்கிடுவோம் அவ்வளவுதானே சிவபெருமான் இங்க வந்துட்டார் அப்பா உன்னை பத்தி எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு அது உள்படவாரு ஆமா அது உள்பட எல்லாம் தெரிஞ்சு போச்சு அதனால திருவற்றியூர் எல்லையை தாண்ட கூடாதுன்னு சத்தியம் பண்ண சொல்றா நாளைக்கு நீ சன்னிதியில் திருவொட்டியூரில் தாண்ட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தா கல்யாணம் பண்ணிக்குவா நான் எப்படி திருவொட்டியூரை தாண்டாமல் இருக்கிறது பங்குனி உத்தரத்து அன்னைக்கு திருவாரூரில் சாப்பாடு போடணுமே பல கோயில்களுக்கு போய் கும்பிடணுமே ஒரே கோயிலில் என்ன கட்டு போடலாமா அப்புறம் உன் விருப்பம் செஞ்சுக்கார் சிவபெருமானே நம்ம ரெண்டு பேரும் ஒரு சின்ன உடன்படிக்கை பண்ணிக்கலாமா என்ன செய்யணுன்னு சொல்லு நாளைக்கு நான் சந்நிகளை சத்தியம் பண்ற பொழுது நீ சந்நிதியில இருக்கப்படாது இருக்கட்டும் என்னமோ அவர் ஒரு இடத்துல மட்டும் இருக்கிற மாதிரியும் எங்க கடவுள் எங்க இல்ல எல்லா இடத்துலையும் இருக்கிறார் ஆம்னி பர்டன் ஆம்னி பர்சன்ட்ரானு நான் இப்ப எங்கே இருக்கட்டும் அவரு அதுதான் இந்து மதம் கடவுள் நம்மளோட வந்து நம்மளை மாதிரி பேசுவார் நம்ம வீட்டுக்காரி மாதிரி பேசுவார் நம்ம வீட்டுக்காரர் மாதிரி பேசுவார் நான் அப்போ எங்கே இருக்கட்டும் நீ மகிழ மரத்தடியில் போய் உட்கார்ந்துரு நான் சத்தியம் பண்ணிவிடுறேன் நீ இல்லாத இடத்துல சத்தியம் பண்ணால் அதுக்கு ஒன்றும் எஃபெக்ட் இருக்காது கெட்டிக்காரன் அவர் இவனுக்கு மேலே கெட்டிக்காரேன் திருப்பி கனவில் வந்தார் சங்கிலி பெருமானே என்ன இருந்தாலும் புருஷேன் சந்நிதியில் சத்தியம் வாங்கப்படாது அப்போ எங்கே வாங்கட்டும் மகிழ மரத்தடியில் வாங்கு என்னங்க இன்னைக்கு ஆயிரம் சினிமா பார்க்குறீங்களே சேர்க்கலார் அற்புதமாக பாடுறார் பெரிய புராணம் அற்புதம் மறுநாள் காலம்பற மாப்பிள்ள தயாராக வந்துட்டார் திருமணக்கோலப் பெருமான் அவர் மட்டும் திருமணக்கோலத்தில் இருப்பாருங்க அப்பர் சுவாமி தொண்டராக இருப்பார் சம்பந்த சுவாமி குழந்தையாக இருப்பார் மாணிக்கவாசகர் சன்னியாசியாக இருப்பார் சுந்தரமூர்த்தி திருமணக்கோலம் கல்யாணமாப்பிள்ளையாடுவார் வந்தாச்சு சத்தியம் பண்ணுறேன் சந்நிதிக்கு வா இல்லை சந்நிதியில் வேண்டாம் மகிழ மரத்தில் பண்ணுனாலே போதும் ஆஹா மாட்டிவிட்டானேன்னு புரிஞ்சிருச்சு புரியாது யாருக்கு தெரியும் ஏய்யா கூடவே இருந்து மாட்டிட்டியே குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கிட்டியே வேறு என்ன பண்ணுறது இப்போ சொல்ல முடியுமா சரி சத்தியம் பண்ணிவிட்டார் அற்புதமான செய்தி ஏன் சிவபெருமான் இப்படி பண்ணார் அதுக்கு காரணம் உண்டு கொஞ்ச நாள் கல்யாணமான புதுசில பொண்டாட்டி புருஷேன் ஆசை போகம் முப்பது நாள் ஆசை அறுபது நாள் முத்தம் தொண்ணூறு நாள் முடிஞ்சு போச்சு நீ பொண்டாட்டி பழைய பொண்டாட்டி புருஷம் பழைய புருஷேன் அவ்வளோதானே கோடி ஒரு வெள்ளைக்கு குமரி ஒரு புள்ளைக்கு ஒரு வெள்ளைக்கு போனால் கோடிச்சேலை என்னாகும் பட்டுப்புடவை வெள்ளைக்கு போட்டால் என்னத்துக்காகும் அதுக்காகத்தான் தாய்மார்கள் முப்பது வருஷமாக அந்த பட்டு புடவை தண்ணி காட்டாமலே கட்டிக்கிட்டு வருவாங்க பக்கத்தில் உட்கார்ந்துருக்க வெம்பாடு பெரும்பாடாக போயிடும் யோசிச்சு பாருங்கள் தண்ணியில் போட்டால் என்ன ஆகும் பட்டுன்னு போயிடும் கோடி ஒரு வெள்ளைக்கு குமரி ஒரு பிள்ளைக்கு சரி திருவாரூர் போகணும் போகலாமா வேண்டாமா போகலாமா வேண்டாமா போகணும் வேண்டாம் ஆசை முன்னெடுக்குது அச்சம் பின்னெடுக்குது எது ஜெயிக்கும் ஆசை தானே ஜெயிக்கும் திருவத்தியூர் எல்லையை தாண்டிட்டார் ரெண்டு கண்ணும் போச்சு உடனே தண்டனை ஆசாங்க கேட்டேன் சாமி இவருக்கு என்ன தப்பு பண்ண தண்டனை கொடுத்து விட்டார் சிவபெருமான் சத்தியம் பண்ணி மீறின ஒன்னே ரெண்டு கண்ணும் போச்சு நம்ம ஊரில் ரொம்ப பேர் இருக்காங்களே ஏன் நமக்கு தண்டனை கிடையாது போ முட்டா பயலை நம் ஊரில் அப்படி தண்டிக்க ஆரம்பித்தா ஒருத்தனுக்கும் கண் இருக்காதுரானார் நம்ம என்ன கொஞ்சம் பொய் சத்தியமாக பண்ணியிருக்கிறோம் எவ்வளவு சத்தியம் பண்ணியிருக்கிறோம் பொய்யாவே பிராமிசா புராமிசா சத்தியம்னு சொன்னால் எஃபெக்டாக இருக்குமா பிராமிஷன்னா கொஞ்சம் பரவாயில்லையா இந்த எங்கே போய் சொல்கிறது உடனே போட்டு பார்த்துட்டா ரெண்டு கண்ணும் போச்சு போ ஏன் போச்சு நீ யாராக இருந்தாலும் சரி தம்பிரான் தோழராயிருந்தாலும் சரி சத்தியத்தை மீறினால் தண்டனை உண்டு நமக்கெல்லாம் ஏன் விட்டுட்டு சும்மா இருக்காரு அது வெல்ல வேட்டி ஒரு கருப்பு புள்ளி பட்டுது சர்ஃபு போட்டு துவச்சு விட்டாரு நம்ம பண்ணி இருக்கிற பொய் சத்தியங்கள் வெள்ள வேட்டி பூரா கருத்து போச்சு இதுக்கு சர்ஃபு போட்டால் சர்ஃபு தோல் கறுத்து போயிடும் என்ன செய்யணும் அடுத்த பிறவின்னு செலவைக்கு போட வேண்டியது தான் நம்மளை தூக்கி அடுத்த பிறவியில் போட்டு அடித்தா தான் ஒத்து வரும் இந்த வண்ணா அடிக்கிறான் பாருங்க எதில் கல்லில் ராபர்ட்டு கிளைவு நம்ம ஊருக்கு வந்தாராம் திருச்சிக்கு ஒரு வண்ணா கல்லில் வேட்டியை துவைச்சிக்கிட்டு இருந்தானான் ராபர்டு கிளைவ் இப்படி பார்த்தாராம் பக்கத்தில் ஒரு அசிஸ்டண்ட்டு இங்கே வரா என்னடா இந்தியாக்காரங்க முட்டா பையல இருக்கிறாங்க ஏன் சாமி வேட்டியினால் அடித்து இந்த கல்லை உடைக்க பார்க்குறான் பாரு முட்டா பைய அவன் எவ்வளவு அறிவு பாருங்க அந்த ராபர்ட் கிளைவும் நம்மளை ஆட்சி பண்ணாய்யா அப்போ நம்ம எவ்வளவு முட்டாளாக போயிட்டோம் இவ்வளவு அறிவாளி அவன் துவைக்கிறான்னு தெரியலை அவன் கல்லை உடைக்கிறானா வேட்டியினால் இந்த அறிவாளி நம்மளை ஆட்சி பண்ணால் ஏன் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு கிடந்தோம் ஐம்பத்தாறு தேசமாக பிரிஞ்சு கிடந்தோம் அது மாதிரி ரெண்டு கண்ணும் போச்சு போன உடனே திருவற்றியூரில் பாடுறார் அற்புதமான பாட்டு சாமி உடம்பு பூரா அழுக்கு உடம்பு பூரா அழுக்கு மூணு நாள் குளிக்காமல் இருங்க தெரியும் உள்ளே அழுக்கு வெளியில் அழுக்கு மேலே ஒரு தோலை போட்டு போட்டுட்டாங்க அழுக்கு மெய் கொடுந்திருவடியடைந்தேன் அதுவு நான் வடப்பாததொன்றானால் பிடுக்கை வாரியும் பால் கொள்வரடிகள் பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன் வெள்ளாட்டில் பால் கரப்பாங்க செம்மறியாட்டுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து பால் கடப்பாங்க வெள்ளாட்டுக்கு ரெண்டு காலையும் அகற்றிக்கிட்டு பின்பக்கத்தில் பால் கரப்பாங்க அது நீங்கள் கோனார் வீடுகளில் போய் பார்த்தா தெரியும் பால் கறக்கிற முறை பின்பக்கம் ரெண்டு காலையும் அகட்டிட்டு பால் கரைப்பாங்க ஒருத்தரை அப்படி வெள்ளாட்டு பால் கறக்கிற பொழுது புளுக்கை போட்டுருச்சு பாலை கொட்டிட முடியுமா புளுக்கையை தூக்கி போட்டு பாலை கொடுக்குறாங்க அது மாதிரி நான் சத்தியம் பண்ணி மீறினது புளுக்கை உன்னை பாடினது பால் அதை தூக்கி போட்டுட்டு என் கண்ணை கொடுத்துற வேண்டியதானே இதுக்கு எதுக்கு கண்ணை கெடுக்கிற பிடுக்கை வாரியும் பால் கொள்வரடிகள் பிழைப்பனாகிலும் திருவடி பிழையே உனக்கு தப்பு பண்ணியிருக்கா உன்னை மறந்து நற்றவா உன்னை நான் மறக்கிலும் சொல்லும் நான் அமைச்சி வாயவே மணி நேரமும் உன்னைத்தானே நினைச்சுட்டு இருக்கேன் இந்த சங்கிலிக்காக எங்க என்ன அழுக்கு மெய் கொடுந்திருவடி அடைந்தேன் அதுவும் நான் படப்பாடது ஒன்றானால் பிடுக்கை வாரியும் பால் கொள்வரடிகேள் பிடைப்பனாகிலும் திருவடி பிழையேன் வலிக்கு வீழினும் திருப்பெயர் அல்லால் நான் அறியேன் மறுமாற்றம் கீழே விழுந்தா கூட ஓன் பேரத்தையா சொல்லுவேன் வலிக்கு வீழினும் நான் அறியேன் மறுமாற்றம் ஒழுக்க கண்ணுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றி ஊரெனும் ஊருரைவானேன் என் கண்ணுக்கு ஒரு மருந்து சொல்லு இப்பவும் கண்ணு சரியாக தெரியலன்னா இந்த பாட்டை படிச்சா தெரியும் கண்ணு ஒழுங்கா இருக்கிற போதே படிச்சுட்டா தொல்லையே வராது அப்படி பாட்டு ஒற்றி ஊரே நுங்கூர் கடவுள் கண்ணை கொடுக்கல திட்டி விட்டாரு மக நட்சத்திரக்காரனுக்கு சனி பிடிச்சாப்புல எனக்கு வந்து சேந்தியே மக சிம்ம ராசி சிம்ம சனிக்கு பகை விடு மக நட்சத்திரக்காரனுக்கு சனி வந்தா இருந்து நச்சு புளிஞ்சிட்டு தான் போவேன் ஏழரை வருஷம் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மகத்தில் புக்கதோர் சனி எனக்கானாய் மஞ்சனே மணியே மணவாளா முகத்தில் கண்ணிழந்தெங்கனம் வாழ்கேன் முக்கனா முறையோ மறையோதி அகத்தில் பெண்டுகள் அலையேல் போ குருடா எனத் உகத்தில் ஓதம் பந்துரைக்கும் ஒற்றி ஊரணும் ஊருரைவானே திருவற்றியூர் பெருமானே தெருவில் போற பெண்கள் என்ன பார்த்து குருடான்னு சொல்றாங்க தாங்க முடியல வயசு பதினஞ்சோ பதினாறோ கண்ணே கொடுக்கல கடைசி காஞ்சிபுரத்துக்கு போனார் ஒரு கண் கிடைச்சது திருவாரூரிலே அடுத்த கண் கிடைச்சது இதெல்லாம் திருவாரூரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அடுத்த செய்தி திருவாரூரிலே ஒரு சிவனடியார் எண்ணெய் செக்கில் எண்ணெய் ஆற்றுறவர் செக்கார்ன்னு பேரா பழைய காலத்தில் வாணியர்னு பேர் இருக்கட்டும் செக்கில் எண்ணெய் ஆட்டி அந்த எண்ணெயை எடுத்துக்கிட்டு போய் திருவற்றியூர் சிவன் கோயிலில் விளக்கேற்றுவார் கோயிலில் எண்ணெயினாலேயோ நெய்யினாலேயோ விளக்கேற்றினால் ஆயிரம் பாவங்கள் போயிடும் பெரிய துன்பங்களுக்கெல்லாம் விடிகால் கோயிலில் விளக்கேற்றுறது விளக்கிட்டார் பெருமை சொல்லில் மெய்ஞானம் தேரும் அப்பர் சுவாமிகள் வாக்கு அதுக்கு மெய்னரி விளக்கமாகும் விளக்கை தூண்டிவிட்டாலே புண்ணியமாக நீங்கள் விளக்கு போடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் யாரோ விளக்கு போட்டுட்டு போயிட்டாரு விளக்கு நல்லா எரியுது ஒரு எலி எண்ணெய சாப்பிட்றதுக்காக மேலே எறிடுச்சு விளக்கு அணைய போகிற பொழுது இந்த எண்ணெயை சாப்பிட்ட எலி இந்த இப்படின்னு மூக்குனால் அசைச்சிதான் அந்த திரி கொஞ்சம் முன்னால் வந்து தூண்டப்பட்டு விளக்கு நல்லா பிரகாசமாக எரிஞ்சிச்சான் எலி என்ன விளக்க தூண்டணும்னா தூண்டுன்னுச்சு சும்மா தற்செயலாக இழுத்தது தூண்டி விட்டுருச்சு எரிஞ்சிருச்சான் சிவபெருமான் பார்த்தாராம் நீ ராஜாவாக போகிறனாராம் நீளுகின்ற நெய்யருந்த நேர் எலியை மூ உலகும் ஆளுகின்ற மன்னவனாய் ஆக்கினையே வல்லற் பெருமான் சொல்கிறார் விளக்கத் தூண்டிவிட்டு தெரியாமல் தூண்டிவிட்ட எலிக்கே அப்படின்னா தெரிய தூண்டிவிட்டால் எவ்வளவு புண்ணியம் ஆனால் ஒன்றும் விளக்கேற்றுற பொழுது விக்கிரகங்களுக்கு பக்கத்தில் போய் ஏற்றப்படாது உங்கள் காலுக்கடியில் விளக்கேற்றனா எவ்வளவு தூரம் தள்ளி ஏத்துறமோ அது மாதிரி விலகித்தான் ஏற்றணும் எ பேர் என்ன செய் பக்கத்துல வந்து ஏத்துறாங்க கூடவே கூடாது மகாபாவம் இந்த கலிய நாயனார்னு இவருக்கு பேரு அறுபத்தி சிறப்பானவர் செக்கில் எண்ணெய் எடுத்து சிவபெருமானுக்கு அந்த எண்ணெயினாலே விளக்கேற்றுவார் கொஞ்சம் கொஞ்சமா இருந்த பணம் தீந்துச்சு இப்ப என்ன செய்யறது இருந்த நகை நட்டையெல்லாம் விற்று எண்ணெய வாங்கி விளக்கேத்தினார் முந்தி செக்கல்லாம் இருந்தது இப்ப எல்லாம் கிடையாது என்னை வாங்கி விளக்கேத்தினார் அதுவும் தீர்ந்து போச்சு நகை எத்தனை நாளைக்கு இருக்கும் ஒருத்தர்கிட்ட போய் சாமி மாட்டுக்கு பதிலாக நான் செக்கை இழுக்கிறேன் பாபு சிதம்பரனார் பார்க்குறமில்ல மாட்டுக்கு பதிலாக நான் செக்கை இழுக்கிறேன் செக்கை இழுத்து சுத்திக்கிட்டே வந்தார் ஒருத்தன் ஒரு பெரிய படிப்பாடி எம்எஸ்சி படித்தவர் ஒரு வீட்டுக்கு போயிட்டார் அந்த வீட்டுக்காரன் நல்ல நிம்மதியாக உட்கார்ந்துருந்தான் இவர் அவனை பார்த்தார் வெளியில செக்கு சுற்றிக்கிட்டே இருக்குது மாடு அது பாட்டுக்கு போயிட்ருக்கு நீங்கள் பாட்டுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்குறீங்க அவர் கேட்டார் செக்கை மாடு சுற்றுனா சரிதானே ஒழுங்காக போயிட்டுருக்கு ஆமாம் அது ஒழுங்காக போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நின்றுட்டா மாடு நின்றுட்டால் எப்படி தெரியும் மாட்டு கழுத்தில் மணி இருக்கேன். மணி அடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ மாடு சுற்றிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் அப்படியா ஆமாம் மாடு நின்றுக்கிட்டே கழுத்தை ஆட்டிட்டா இந்த அறிவாளி எம்எஸ்சி அவன் சொன்னால் மாடு ஒரு காலும் நின்றுக்கிட்டு கழுத்தை ஆட்டாது ஏன்னா அது எம்எஸ்சி படித்த மனுஷன் இல்லைன்னா மனுஷன் தான் இந்த வேலையெல்லாம் பார்ப்பேன் மாடா பார்க்கும் அது மா சில பேர் சுத்தினதே சுற்றி வருவான் அவனுக்கு செக்கு மாடுன்னு பேர் இப்போ சிவரே செக்கு இழுக்கிறார் சிவா சிவா சிவா சிவா செக்கு இழுக்கிறதுக்கு கூலி கொடுப்பான்ல கூலி எண்ணெயா வாங்குறது கோயிலில் போய் விளக்கே என்ன கஷ்டப்பட்டுருக்கார் அதுவும் முடியலை ஊரில் போட்டி வந்துடுச்சு செக்கு இழுக்கிறதுக்கு இப்போ என்ன செய்யலாம் பொண்டாட்டியை விற்க ஆரம்பிச்சார் ஊரில் போய் சொன்னார் என் பொண்டாட்டி இருக்கிறா விற்றுபடுறேன் ஊரில் சொன்ன அட பாவி பொண்டாட்டியை விற்கிறியா இந்த ஊருக்கார ஒருத்தன் வாங்காதீங்கடா ஒருத்தன் வாங்க மாட்டேன்ட்டான் அதுவும் போச்சு கடைசி வழி எப்படியாவது கோயிலில் விளக்கேற்றணும் கோயிலுக்கு வந்தார் திரி எங்கேயோ வாங்கிட்டார் என்ன வேணும் கையை விட்டு அறுத்தார் ரத்தம் வருது ரத்தத்தை ஊற்றுனார் கை வெட்டுப்பட்ட உடனே யாரோ வந்து கையை பிடிச்சிட்டாங்க நிமிர்ந்து பார்க்கிறார் சிவபெருமான் கையை பிடிக்கிறார் திருவற்றியூர் கலிய நாயனார் கலிக்கம்பன் கலியன் என்று நம்முடைய சேக்குலார் சுவாமி பாடுகிறார் இது எந்த ஊர் நம்முடைய திருவற்றியூர் திருவற்றியூர் கோயிலிலே நவகிரகம் கிடையாதுன்னு சொன்னேன் இருபத்தேழு சிவலிங்கங்கள் இருக்கின்றன அதென்ன இருபத்தி நம்ம நட்சத்திரம் ஒன்னனுக்கும் ஒரு சிவலிங்கம் அந்த சிவலிங்கங்களை எல்லோரும் வழிபாடு செய்கிறார்கள் சிவபெருமானுக்கு எழுத்தறியும் பெருமான்னு பேர் அது என்ன எழுத்தறியும் பெருமான் ராஜா என்ன பண்ணானா எல்லா கோயில்கள்லையும் படித்தரத்தை குறைச்சானா பத்து படி சாதம்னா இன்னிமே ஆறு படி போதும் என்னவோ அவனுக்கு ஒரு வரும வந்துருச்சோ என்னமோ தெரியல எல்லா கோயில்லையும் படித்தரத்தை குறைன்னு அங்கேருந்து ஒரு ஓலை விட்டானா எல்லாருக்கும் எல்லா கோயில்களுக்கும் ஓலை போயிடுச்சான் திருவற்றியூர் கோயிலுக்கு வர்ற பொழுது அந்த ஓலையை வாங்கி பார்க்கறாங்க மேலே ஒற்றியூர் தவிரன்னு யாரோ எழுதியிருக்காங்களாம் ராஜாட்ட போனால் ராஜா நான் எழுதலைங்கிறான் இந்த எழுத்து யார் எழுத்தும் இல்லை ஒற்றியூர் தவிர ராஜாவுக்கு அசரீறி வாக்கு சொல்லுகிறது இது சிவபெருமான் ஆணை திருவற்றியூரிலே பழைய படித்தரம் அப்படியே கொடுக்கணும் இன்னைக்கு நடக்குது அதனால அதுக்கு அவருக்கு என்ன பேரு எழுத்தறியும் பெருமான்னு பேர் சம்பந்த சுவாமி பாடியிருக்கிறார் அப்பர் பெருமான் பாடியிருக்கிறார் விடையவன் விண்ணும் மண்ணும் தொழ வெண்மழு வாழ்படையவன் பாய் புலித்தோலுடை கோவனம் பல்கரந்தை சடையவன் சாமவேதன் சசி தங்கிய சங்க வெண்தோடு உடையவன் ஊனம் இல்லி உறையும் இடம் ஒற்றியூரே சம்பந்த சுவாமிகள் வாக்கு அப்பர் சுவாமி மூணு நாலு பதிகம் பாடியிருக்கார் ஒரு பாட்டு சொல்றேன் பாருங்க ஒரு படகை ஓட்டிக்கிட்டு போறேன் ஒரு துடுப்பு வச்சிருக்கேன் எது தாப்பில் ஒரு பாறை படகு போய் பாறையில் மோதிருச்சு சாமியை நீதான் காப்பாற்றணும் எது படகு மனமுங்கிறது படகு புத்திங்கிறது அந்த கோல் படகுக்கு கோல் வனமில் தள்ளுறதுக்கு சினமுங்கிறது சரக்கு ஆணவங்கிறது பாறை அதில் போய் மோதிட்டேன் சிவபெருமானே நீதான் காப்பாற்றணும் மனமெனும் தோணி பற்றி மதி எனும் கோலை ஊன்றி சினம் எனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது மதன் எனும் பாறை தாக்கி மடியும் போதறிய ஒண்ணாது உனை உணும் உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவே அப்படி ஆணவத்தினாலேயும் மாயத்தினாலையும் மடிகிற பொழுது திருவற்றி பெருமானே உன்னை நினைக்க வேண்டும் திருவற்றியூர் பெருமான் சுயம்பு பாம்பு மாதிரி படம் மேலே ஒரு கவசம் போட்டிருப்பாங்க சாமிக்கு அபிஷேகம் கிடையாது மண்ணாலான சிவலிங்கம் திருவாரூரும் அப்படி காஞ்சிபுரமும் அப்படி திருவற்றியூரும் அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ரெண்டு ஊரில் கல்யாணம் ஒன்று திருவாரூர் ஒன்று திருவொற்றியூர் ரெண்டுலையும் மூலமூர்த்தி மண்ணு அப்போ இந்த கல்யாண வாழ்க்கையெல்லாம் எங்கே மண்ணுலகத்திலேன்னு அர்த்தம் ரெண்டுலேயும் மூலமூர்த்தி மண் ரெண்டு சிவலிங்கத்துக்கும் அபிஷேகம் கிடையாது புனுகு சாத்துவாங்க ஜவ்வாது சாத்துவாங்க சாம்பிராணி தைலஞ்சாத்துவாங்க எப்போ கார்த்திகை மாதம் பெரிய கார்த்திகை கார்த்திகை பௌர்ணமியா கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு பெரிய கார்த்திகை அன்னைக்கு அந்த கவசத்தை எடுப்பாங்க எல்லாம் சாத்தி மூணு நாளைக்கு சாமி அப்படியே இருப்பார் அப்போ அப்படியே திருவேணியை பார்க்கலாம் சிவலிங்க திருவேணி அப்புறம் கவசத்தை திரும்ப மாட்டிருவாங்க அதுக்கப்புறம் அபிஷேகமெல்லாம் யாருக்கு ஆவுடையாருக்குத்தான் எல்லா அபிஷேகமும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் கிடையாது வெளியில வட்டப்பாறை அம்மன் ஒரு அம்மன் இருக்கு அந்த காலத்தில் எவனாவது நீதி தவறி விட்டால் அந்த அம்மன் பழி வாங்கும் கோர்ட்டெல்லாம் கிடையாது வாதி பிரதிவாதி ரெண்டு பேரும் வரணும் வந்து அங்கே நிற்கணும் சொல்லணும் அவ்வளவு தான் எவன் பொய் சொன்னானோ அவனுக்கு தலை போயிடும் வட்டப்பாறை அம்மன் மேலே அவ்வளது பயம் ஒரு கதை சொல்லுவாங்க அந்த ஊருக்கு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அப்பா சொத்து அண்ணன் என்ன பண்ணுனா தம்பியை ஏமாத்தனம்னு அப்பா சொத்தை பூரா விற்று தங்கமாக மாற்றிவிட்டேன் அப்பா சொத்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டான் தம்பிட்டேன் தம்பிக்கு தெரியும் அப்பா சொத்து ரொம்ப இருந்துச்சு இப்போ ஒன்றும் கிடையாமல் போச்சு என்ன செய்கிற வட்டப்பாறை அம்மன்ட்ட கொண்டு வந்துட்டாங்க இவன் சொல்கிறான் அப்பா சொத்து ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லணுவன் அவன் இருக்குன்னு சொல்லணும் ஒட்டப்பாறை அம்மன் தான் வந்துட்டாங்க இந்த அண்ணன் கொஞ்சம் விவரமான ஆள் சொத்தை போற தங்கம் ஆக்கியனால ஒரு கைத்தடி பண்ணனான் கைத்தடிக்குள்ளே ச தங்கத்தை போட்டான் கைத்தடியை மூடிவிட்டான் கொண்டுகிட்டு வந்துட்டான் தம்பி இந்த கைத்தடியை வச்சுக்கோண்ணான் கைத்தடி தானே தம்பி வாங்கி வச்சுக்கிட்டான் அண்ணன் வட்டப்பாறை அம்மன் கிட்டே வந்தான் அப்பா சொத்து எதுவுமே எங்கிட்ட மறக்கலாமா வாங்கிக்கிட்டான் நாலடி வந்தான் குப்பர விழுந்தான் முடிஞ்சு வச்சு அந்த ஊரில் பயப்படுறாங்க இன்னும் வட்டப்பாறை அம்மனுக்கு அவ்வளவு மரியாதை வட்டப்பாறை அம்மன் இப்போ ஜட்ஜு காளி உக்கரமான காளி அது ஆதிசங்கரர் அந்த உக்கிரத்தை தணித்தார். பட்டினத்து சுவாமி அங்கே சொல்ல பாட்டு பாடுறார் திருவற்றியூரில் சாகுற பொழுது என்ன செய்யணும்னு சொல்கிறார் ஐயும் தொடர்ந்து ஐயனை சளின்னு அர்த்தம் கடைசியில் சளி போய் இங்கே அடைக்கும் ஐயா மூச்சோட மறந்துருவார் ஆமாம் சளி அடைச்சா என்னத்துக்காக ஐயும் தொடர்ந்து விழியும் செருகி அறிவு அடிந்து மெய்யும் பொய்யாகி மெய்யின்னா பாருங்க இது பொய்யா போயிடும் விடுகின்ற போது ஒன்று வேண்டுான் பெருமானே அந்த நேரத்திலே ஒன்று வேண்டுவேன் என்ன வேண்டும் செய்யும் திருவற்றி ஊருடையீர் திருநியிருமிட்டு கையின் தொலப் பண்ணி அஞ்சலுத்து ஓதவுங் கற்பியுமே சாகிற பொழுது நெத்தியில விபூதி கொடு கொடுக்கணு நீ கை கும்புடணும் ஓம் நம சிவாயான்னு சொல்லிட்டு போகணும் என்ன கேட்கிறார் பார்த்தீங்களா திருநீருமிட்டு கையின் தொழ பண்ணி ஐந்தழுத்தோதவும் கற்பியுமே கடவுள் நம்ம தலையில சீட்டு எழுதி விட்டான் அன்றெழுதி வைத்தவன் அழித்தெழுத மாட்டான்னு சொல்றோம் கோட்டைகளை பெண் பிறந்தாலும் போட்ட விதி போகாதுங்கிறோம் விதியை மாற்ற முடியாதுங்கிறோம் மாற்றலாம் அவர் எழுதின ஏற்ற கிளிக்கலாம் சார் யார் எழுதுன ஏடு பிரம்மா எழுதின ஏற்ற கிளிக்கலாம் எப்படி கிழிக்கலாம் நான் சொல்கிறாப்பிள்ள செஞ்சால் அந்த ஏட்டை கிழிச்சுப்படலாம் அதெல்லாம் விளையாட்டு இல்லை அந்த ஏட்டை கிழிக்கிறதெல்லாம் வசிஷ்ட முனிவர்கிட்ட ஒரு சிஷ்ய பிள்ளை இருந்தான் ரொம்ப தங்கமான சிஷ்யன் இவன் சாகப்படாதுன்னு நினைச்சார் வசிஷ்டர் இவன் சாகப்படாது நல்ல பிள்ளை இவனுக்குன்னு ஒரு சீட்ருக்கும் நம்ம எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு சீட் இருக்கான் நினைப்பில் வச்சுங்க அந்த சீட்டை எடுத்து கிழிச்சு விட்டா இவன் தப்பிச்சுக்குவான் சீட்டு யார்கிட்ட இருக்குன்னு தெரியலை நேர சிவபெருமான்கிட்ட போனார் பெருமானே அந்த சீட்டு அப்பா நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது சீட்டை எழுதுனது யமதர்மராஜா அதை அவன் வச்சது பிரம்மா காப்பாற்றுறது திருமால் அங்கே போய் கேள் திருமால்கிட்ட போனாரா நம்மள்கிட்ட வராத பிரம்மாட்ட போய் கேளு பிரம்மா சொன்னாரான் எழுதுனதோடு எங்கே தான் போய் கேளு அவர் தான் இன்சார்ஜ் யமதர்ம ராஜாட்ட போனால் என் சிஷ்ய புள்ளந்தான் நிற்கிறான் பார்த்திங்களா இவன் சீட்டு எங்கே இருக்குது எது தாப்பில் ஒரு மலை தெரியுதா தெரியுது குகை தெரியுதா தெரியுது அதுக்குள்ளே கோடிக்கணக்கில் சீட்டு கிடக்கு ஒரே சேரும் எண்பத்து நான்கு நூறு ஆயிரமாம் யோனி பேதம் எண்பத்தி நாலு லட்சம் வகையான உயிர்கள் நாய் நரி குரங்கு எறும்புங்கிறீங்கள இப்படி மொத்தம் எண்பத்தி லட்சம் அதுல ஒன்னொன்னுலையும் எத்தனை கோடியோ மனுஷன்ல முந்நூறு கோடி நானூறு கோடிங்கிறான் இந்தியாவில் இந்தியாங்கிறேன் உலகத்தில் இந்தியா அப்படி வந்தா நம்ம என்னத்துக்கு ஆகுறது நம்மளாம் உட்கார முடியாது நிற்க வேண்டியதான் எல்லாரும் அப்படித்தான் அப்படி அத்தனை கோடி சீட்டு கிடக்க எடுத்துக்கோ வசிஷ்டர் எங்கே போய் தேடுறது இவன்ச்சிட்டேன் உள்ள புகுந்து ஞான திருஷ்டினால் அப்படி தள்ளிக்கிட்டே வந்து ஒரு அஞ்சாறு நாளைக்கு அப்புறம் ஒரு இடத்துல வந்து சீட்டை கண்டுபிடிச்சிட்டேன் எடுத்து கிழிச்சு போடணும் இந்த இடத்துல தான் இருக்கும் எடுத்து பார்த்தா மேலே இவன் பேர் எழுதியிருக்கு இதாண்டா நம்ம சீட்டு எதுக்கும் உள்ளே பார்த்துருவான் எவன் சீட்டையாவது எடுத்து கிழிச்சிடப்படாதே ஒரே பேரா இருந்தா உள்ள பிறட்டுனார் இல்லை பட்டுன்னு விழுந்து செத்து போயிட்டானே அதுல எழுதியிருக்கு இந்த சீட்டை வசிஷ்டர் எப்பொழுது பிறட்டுவாரோ அப்பொழுது அவன் இறந்து போவான் இந்த ஆளு பேசாம வீட்டில் இருந்திருந்தா அவன் தப்பிச்சிருப்பான் இவர் சீட்டை கண்டுபிடிச்சு கிழிக்கிறேன்னு போறதுக்கும் எதனால விதியை வெல்லணும்னு நினைச்சாரோ அதனால் விதி வென்று விட்டது ஆபரேஷன் பண்ண அம்மா பொழப்பாங்க ஆபரேஷன் பண்ணணும் அதனால செத்து போச்சு ஒருத்தர் சொல்றார் பண்ணாம இருந்தான் ரெண்டு வருஷம் ஓடி இருக்குமே அதுதான் விதி நீ எதை கருவியாக கொண்டு செல்லுகிறாயோ அதை கருவியாக்கி கொண்டு விதி தன் காரியத்தை நிறைவேற்றிவிடும் ஏட்ட கிளிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் பட்னத்து சாமி சொல்றார் திருவற்றியூருக்கு போ அடியார்கள் வந்துட்டு போற தெருவில் அந்த மண்ணில் விழுந்து பொருள் சீட்ட பிரம்மாவே கிழிச்சு விடுவார் வசதி அடியார்கள் பாத மேலே படணுமா சுடப்படுவார் அறியார் புறமூன்றையும் சுட்டபிரான் திடப்படும்மா அதில் தென் ஒற்றி ஊரன் தெருப்பரப்பில் ஒற்றியூர் தெருவிலே நடப்பவர் பொற்பதம் நம் தலை மேல் பட நன்கு உருண்டு கிடப்பது தெருவில் படுத்து உருளனுமா நன்கு உருண்டு கிடப்பது கான் மனமே விதி ஏட்டை கிழிப்பதுவே விதி ஏற்ற கிழிக்கணும்னா திருவொற்றியூர் தெருவில் பொறளனும் அங்க பிரதட்சணம் ஒன்பது வாய் புண்ணுது இது ஒரு துவாரம் இது ஒரு துவாரம் இது ஒரு துவாரம் இது ஒரு துவாரம் ஒன்பது துவாரம் எல்லாம் அழுக்கு சேருது இதுக்கு மருந்து எது இதை விட்டு கலட்டிக்கிட்டு போறதுக்கு மருந்து எது திருவொற்றியூர் சிவபெருமான் திருவடி ஒடு விழுந்து சீழ்பாயும் ஒன்பது வாய் புண்ணுக்கு இடு மருந்தையானறிந்து கொண்டேன் கடு அருந்தும் தேவாதி தேவன் திருவற்றியூர் தெருவில் போவார் அடியின் பொடி போகக்கூடிய பெருமக்களுடைய திருவடி பொடியை எடுத்தா இந்த உடம்புக்கு நல்லது வாவியெல்லாம் தீர்த்தம் கிணறெல்லாம் தீர்த்தம் மணல் எல்லாம் மண்ணெல்லாம் திருநீர் காவணங்கள் எல்லாம் கணநாதர் சோலைகள் பூரா கணங்கள் பூவுலையில் இது சிவலோகம் என்றென்று மெய்த்தவத்தோர் ஓதும் திருவொற்றியூர் எல்லாம் பட்னத்து சாமி வாக்கு வள்ளலார் பாடுறார் கடவுளே மயங்கித் திரியினே சிந்தை மயங்கி தியங்குகின்ற நாயேனை முந்தைவினை தொலைத்து உன் மொய்களற்காதே நிந்தையுறும் நோயால் நிகழ வைத்தல் நீதி எதோ எை நீ ஒற்றி எழுத்தறியும் பெருமானே உன் காலில் விழுந்து கடக்கறேன் முந்தை வினை முழுதும் ஓய வேண்டும் அதை செய்யாவிட்டால் நீ இருக்கிறது நியாயமா எந்தை நீ ஒற்றி எழுத்தறியும் பெருமானே பாடிட்டு கோயில் மண்டபத்தில் வந்து வல்லற் பெருமான் உட்கார்ந்திருக்கார் கூட நாலு பேர் உட்கார்ந்துருக்காங்க திருவற்றியூர் கோயிலில் மத்தியான நேரம் சாப்பிடணும் வசிக்குது கோயில் அர்ச்சகர் அங்கேருந்து வந்துட்டார் ராமலிங்கம் சாப்பாடு கொண்டாந்துருக்கேன் சாப்பிட்றியா இந்த மூணு பேர் இருக்கிறாங்க நாலு பேருக்கும் சாப்பாடு போடுறேன் நாலு பேருக்கும் அர்ச்சகர் சாப்பாடு போட்டார் அருமையான சாப்பாடு நெய் மணக்குது சாப்பாடு போட்டு போயிட்டார் நல்லா சாப்பிட்டாங்க ரொம்ப சுவையாக இருக்குது சாப்பாடு போயிட்டாங்க மறுநாள் காலையில் மூணா நாள் காலையில் நாலா நாள் காலையில் அர்ச்சகர் திரும்பி வரார் சாமியும் நல்லா இருக்கிறீங்களா இப்படி பார்த்தார் நல்லா தான் இருக்கேன் விழுப்புரம் வரைக்கும் போனேன் காலம்பரம் தான் வந்தேன் போய் ஒரு வாரம் ஆச்சு ஊரில் எல்லாம் எப்படி இருக்கு ஒரு வாரம் ஆச்சா விழுப்புரத்துக்கு போய் ஒரு வாரம் ஆச்சா ஆமாம் ஏ முந்தானத்து நமக்கு சாப்பாடு போட்டது இந்த அர்ச்சகர் தானே நானா நான் எப்போ சாப்பாடு போட்டேன் விழுப்புரத்தில் இருந்தேன் ஓ தியாகராஜ பெருமான் ஒற்றியூர் பெருமான் அர்ச்சகர் வடிவத்தில் வந்து பசிச்சதுக்கு சோறு போட்டிருக்காரு திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் திருப்பைங்கீலின்னு ஒரு ஊர் தமிழ் ஒழுங்காக சொல்ல தெரிஞ்சவன்தான் அதை சொல்லுவான் திருப்பைங்க சவுண்டு சீனகாரன் சொல்கிறான் பாருங்கள் ஷாங்க் ஷேக்குன்னு அது மாதிரி நா சவுண்டு மூக்களை சொல்லணும் திருப்பைங்க பைங்கீலின்னா வாழை வாழை மரந்தான் ஸ்தல விருட்சம் திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் திருப்பைங்கலி அப்பர் பெருமான் பசியோடு போனாராம் சிவபெருமான் சோறு கொண்டு வந்து போட்டாராம் தயிர் சோறு எல்லாம் கொலைச்சு போட்டாரா மொத்தமாக பொது சோறு பொது சோறுனா தெரியுமா கதம்பச்சோறுன்னு நம்ம இதில் கொடுப்பான் பாருங்கள் மிஞ்சிரதை பூரா ஒன்றா சேர்த்து பள்ளி கொடுத்துருவான் நல்லாவே இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பல இடங்களில் வாங்கி சாப்பிட்டுருக்கேன் கோயில் பிரசாதம் இல்லை பொது சோறு கொடுத்தாராம் சுந்தரமூர்த்தி சுவாமி திருக்கச்சூருக்கு போகிறார் திருக்கச்சூர் ஆலக்கோயில் பசிக்குது சிவபெருமானே பசிக்குதேன்னாராம் சிவபெருமான் அர்ச்சகர் வடிவத்தில் பத்து வீட்டுக்கு போய் பிச்சை வாங்கி கொண்டாந்து சோறு போட்டாரான் குன்னக்குடி சாமி கேட்டார் சிவபெருமான் ஏன் பத்து வீட்டில் போய் பிச்சை எடுத்து சோறு போடணும் அவர் மடப்பள்ளி இருக்குல்ல மடப்பள்ளிச்சோத்தை எடுத்து போட வேண்டியதானே ஏன் பத்து வீட்டில் பிச்சை எடுத்தார் பதில் சொன்னார் குன்னக்குடிசாமி மடப்பள்ளிச்சோறு எந்த லட்சணத்தில் இருக்குன்னு அவருக்கு தானே தெரியும் இது எதுக்கு அடியாருக்கு போடுவானே பத்து வீடு நல்ல வீட்டில் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுப்போமே அப்படின்னு போட்டாராம் நான் சொல்லலை குன்னக்குடிசாமி சொன்ன வார்த்தை போத கண்டேன் உன்னை மரவே நுமையாள் கணவாய் எனையாள்வாய் ஆதர்படன களனி கச்சூர் ஆல கோயில் அம்மானே சுந்தரருக்கு சோறு போட்ட பெருமான் அப்பரடிகளுக்கு அமுது கொடுத்த பெருமான் திருவற்றியூர் பெருமானாக கோயில் மண்டபத்திலே வள்ளற் பெருமானுக்கு சாப்பாடு போட்டார் வள்ளலார் எப்பவும் ஆண்டவனை கும்பிட்டுப்பிட்டுத்தான் சாப்பிடுவார் காலையில் எந்திரிச்சு குளிச்சு வழிபாடு பண்ணித்தான் சாப்பிடுவார் என்னமோ தெரியலை ஒரு நாள் சாப்பிட்டுட்டார் நம்ம தினம் அப்படித்தான் வேறு விஷயம் திடீர் சாப்பிட்டார் சாப்பிட்டதுக்கு சிவபெருமான் தண்டிச்சு விட்டார் எழுதுறார் வழிபாடு செய்யாமல் உணவருந்தியதற்கு தண்டித்ததும் நீ அறிவாய் தண்டிச்சு என்ன தண்டனை சொல்லலை என்ன தண்டனைன்னு சொல்லலை என்னை தண்டிச்சு விட்டீங்க சாமி எதுக்கு கும்பிடாமல் சாப்பிட்டதுக்கு காலையில் வழிபாடு பண்ணித்தான் சாப்பிடணும் மகாத்மா காந்தி பிரார்த்தனை பண்ணிட்டு தான் தூங்குவார் ஒரு நாள் சாத்தான் என்ன பண்ணுனா இவருக்குள்ளே புகுந்துட்டான் சாத்தான் அங்கே பந்தயம் வச்சுட்டு வந்தான் இன்னைக்கு மகாத்மா காந்தியை பிரார்த்தனை பண்ண விடாமல் செஞ்சிடறேன் உள்ளே புகுந்துட்டான் காங்கிரஸ் வேலை அது இது ராத்திரியாச்சு பிரார்த்தனை பண்ணலை தூங்கிட்டார் காந்தி மறுநாளைக்கு அழுகழுகையாக வருது நேற்று பிரார்த்தனை பண்ண விட்டுட்டனே நேற்று பிரார்த்தனை பண்ண விட்டுட்டனே இன்னைக்கு பிரார்த்தனையை சேர்த்து பண்ணணும் சேர்த்து நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அழுத்தமாக பிரார்த்தனை பண்ணிவிட்டார் தேவலோகத்திலே சாத்தான கேட்டாங்களாம் இன்னைக்கும் போய் அவர் பிரார்த்தனையை கெடுக்கிறது மாட்டேன் ஏன் முத கெடுத்ததுக்கு இன்னைக்கு மூணு நாள் பிரார்த்தனையே பண்ணிவிட்டாரு இன்னைக்கு கெடுத்தா நாளைக்கு பூரா பிரார்த்தனையிலே உட்காந்துடுவார் நான் தோத்து போயிட்டேன் நானா வல்லற் பெருமான் பிரார்த்தனை பண்ணாமல் சாப்பிட்டதுனாலே தண்டிக்கப்பட்டார் அதை அவரே சொல்லுகிறார் அதுக்கப்புறம் அடுத்த செய்தி வடிவுட மாணிக்கத்தை பாடுகிறாள் ரெண்டொரு பாடல் கோடாருட்குணக்குன்றே சிவத்தில் குறிப்பிளரை நாடாத ஆனந்த நட்பே சிவபெருமான் அடியவர்களுக்கு அவள் பக்கத்திலே வருவாள் சிவபெருமான் அடியார் அல்லாதவர்களை அவள் விட்டு விலகி போவாள் மெய்யன் பர்ணயக்கும் இன்பே பீடார் திருவொற்றி பெம்மான் இடம் செய்வமே வாடா மணிமலர்கொம்பே வடிவுடை மாணிக்கமே ஒரு நல்ல பாட்டு ரொம்ப அழகான பாட்டு அம்மா உலகத்தில் ரொம்ப பொறுமசாலி நீதான் யாரை பார்த்து திருவொற்றியூர் வடிவுடை மாணிக்கத்தை பார்த்து ஏன் உலகத்து பெண்கள் எதை பொறுக்க மாட்டாங்களோ அதை கூட பொறுத்துக்கிட்டு தாயே உலகத்தில் பெண்கள் எதை பொறுக்க மாட்டார்கள் புருஷன் இன்னொருத்தையை தொட்டு விட்டால் பொறுக்க மாட்டார்கள் நம்ம ஊர் பழக்கம் இதெல்லாம் இந்தியா பழக்கம் வெளிநாடுகளில் அதை பற்றி கவலையே கிடையாது புருஷன் இறந்து போயிட்டானா சமாதி வச்சு விட்டாங்க பொண்டாட்டி விசிறி எடுத்து விசிறிக்கிட்டே இருந்தாளாம் எதுக்கு அவன் சமாதிக்கு எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்களாம் பதிவிரத பக்தை உன்னை மாதிரி உண்டா ஏன் இப்படி விசிற செத்ததுக்கு அப்புறம் சமாதியை விசிறுவாங்களா ஆள் உசுறோடு இருக்கிற பொழுது விசிற சொன்னால் விசிறிக்கு பின்பகத்தை திருப்பி விசிட்றாங்க நீ என்ன செத்ததுக்கு அப்புறம் விசிறிங்க ஒன்றும் இல்லை இருக்கிறபோது எனக்கும் அவருக்கும் ஒரு ஒப்பந்தான் என்ன ஒப்பந்தான் அவர் சமாதி மண்ணு காய்கிற வரைக்கும் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறேன் மண் சீக்கிரம் காயணும் அதான் விசிறிக்கிட்டு இருக்கேன்னாலாம் அவன் இதெல்லாம் அந்த நாடு நம்ம நாட்டில் அப்படி கிடையாது அம்மா வடிவுடை மாணிக்கமே உன்னுடைய கணவர் ஒரு பொண்ணை தலையில் வச்சிருக்காரு தலையில் தூக்கிக்கிட்டு ஆறு ஆறு அப்படிங்கிறவங்க யாரை தலையில் வச்சிருக்காரு கங்காதேவிய சொல்ல போனா உமையாளுக்கு மூத்தவள் கங்கை பர்வத மூத்த பொண்ணு கங்கை ரெண்டாவது பொண்ணு பார்வதி அவர் என் பொண்ணு சிவனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாரா கங்கையை சிவன் தலையில் தாங்கிக் கொண்டார் பார்வதியை உடை உடம்பில் பாதியாக தாங்கிக் கொண்டார் இவர் பண்ணது சரியா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை திருவானைக்கா புராணத்தில் சொல்றார் சிவபெருமானே நீ பண்ணது தப்பு என்ன தப்பு அகிலாண்டேஸ்வரிக்கு உடம்புல பாதியிடம் கொடுத்த கங்கையை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறேன் நீ பண்ணது தப்பு என்னையா தப்பு தண்ணியில் யாரும் விழுந்தா மூணு முறை முடிஞ்சு போயிடும் எந்திரிச்சு எந்திரிச்சு மூணு முறை எந்திரிக்கலாமா அதோட முடிஞ்சிடும் இல்லை தண்ணி கங்காதேவி தன்னுள் விழுந்தவளை மூணு முறை மன்னித்து காப்பாற்றுவாள் என் எம்பிராட்டி அகிலாண்டேஸ்வரி அடியார்கள் தப்பு செய்தா ஆயிரம் முறை காப்பாற்றுவான் மூணு முறை காப்பாத்தறவலை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஆயிரம் முறை காப்பாற்றுறவளை உடம்புல வச்சுக்கிட்டு நீ பண்ணது தப்பு இல்லையா ஆயிரம் முறை காப்பாற்றுற வலையில தலையில வைக்கணும் வலையில உடம்புல வைக்கணும் சிவபெருமானே நீ பண்ணது தப்புன்னு ஆறான் சிவபெருமான் ஒத்துக்கிட்டாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது பாட்டு இருக்கு மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அதை பாடுறாரு பாருங்க ஆன பொறுத்த அன்புகள் அண்ணம் பொத்தான்த்தின் மீது வரக்கூடிய பிரமன் அவன் புகழக்கூடிய திரு ஒற்றியூர் நாயகன் அம் குமிழித் தனம் பொறுத்தாள் ஒரு மாற்றாளை தன் முடி தன்னில் வைத்து தினம் பொறுத்தான் ஒரு மாற்றாளை தலையில வச்சு தினோம் தூக்கிக்கிட்டு தர்றான் ரெண்டு நாள் இறக்கி வைக்கக்கூடாது தினம் பொறுத்தான் அது கண்டும் சினமின்றி சேர்ந்த நின்போல் மனம் பொறுத்தார் எவர் கண்டாய் வடிவுடை மாணிக்கமே ஒன்ன மாதிரி பொறுமசாலி யார் இருக்கிறா முப்போதும் அன்பர்கள் வாழ்த்து ஒற்றையூர் எம் முதல்வர் மகிழ் ஒப்புதரும் மலை பெண்ண முதே என்று உபந்து நினை சிந்தித்து இடர் நீங்கி வாழ எனக்கருள்வாய் மைப்போதனையே வடிவுடை மாணிக்கமே எப்பவும் உன்னை நினைக்கக்கூடிய வாழ்க்கையை கொடு சே குற்றம் பண்ணா தாய் மன்னிப்பாள் இந்த நாய் குற்றம் பண்ணி இருக்கேன் நீ மன்னிக்கப்படாதா வார்த்தை பாருங்க சேய்க்குற்றம் தாய் பொறுத்து ஏடா வருக என செப்புவள் குழந்தை தப்பு பண்ணிட்டா முட்டா பயல வடா அப்படின்னு தாய் கூப்பிடுவா இந்நாய்க்குற்றம் நீ பொறுத்து ஆளுதல் வேண்டும் நவில் மதியின் தேய்க்குற்ற மாற்றும் திருவற்றின் ஆதர் சந்திரனுடைய தேயக்கூடிய குற்றத்தை மாற்றியவர் திருவற்றிநாதர் தம் தேவி அன்பர் வாய்க்குற்றம் நீ குமையிலே வடி உடை மாணிக்கமே அது என்ன வாய்க்குற்றம் வாய்க்கொழுப்பு அப்போ தான் நமக்கு புரியும் சில பேர் சமயம் கடுமையாக பேசிடுறோம் இல்லை சில பேர் வார்த்தையவே திருப்பிடுவாங்க ஹிந்தி வேணுமா வேண்டாமான்னு சர்ச்சை வந்துச்சு ராஜாஜி முதலமைச்சராக இருக்கிற நேரம் ஒரு கூட்டம் போட்டாங்க ஒரு தமிழறிஞர் அங்கே போயிருந்தார் ஒரு தமிழ் பேராசிரியர் வித்வான் அவரும் போயிருந்தார் ராஜாஜி சுருக்கமாக சொன்னார் ஹிந்தியை படிங்க வெளிநாட்டில் வரநாட்டில் வேலைக்கு போனால் பயன்படும் தமிழ்நாட்டில் ஹிந்தி வேண்டாம் வெளிநாட்டுக்கு வேணும் படிப்பளவில் வச்சுக்குவோம் ரெண்டு பேர் ஒத்துக்கலை ஆட செருப்பு போட்டிருக்கமா இல்லையா வெளியிலேருந்து வர்ற பொழுது செருப்பை போட்டுக்கிட்டு வரோம் வீட்டுக்குள்ளே கழட்டி போட்டு போயிடும் ஹிந்தி அப்படி வச்சுங்க சொன்னது யார் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் செருப்பு மாதிரி வச்சுங்க தேவைக்கு பயன்படுத்துங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வார போது கழட்டி போட்டுருங்க வாயில இந்த வார்த்தை வந்துருச்சு முடிஞ்சு வச்சு கூட்டம் முடிஞ்சு வெளியில் வர்றாங்க போட்டடத்தில் செருப்பை எல்லாரும் மாற்றாங்க இந்த தமிழாசிரியர் வந்து செருப்பை தேடுறாரு காணா ராஜாஜி கேட்டார் என்ன தேடுறீங்க இல்லை இந்திய தேடுறேன்னாராம் ராஜிக்கு தூக்கி வாரி போட்டுதான் இந்த ஆள்கிட்ட போய் இதை சொல்லிவிட்டோமே எதை தேடுறேன் இந்திய தேடுறேனா அவர் சொன்னார் செருப்பு மாதிரி வச்சுக்கிடுங்கன்னு ஒண்ணுமில்ல இந்திய இங்கே போட்டேன் யாரோ எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அதான் இந்திய தேடுறேன் வாய் வாய் பொல்லாதுங்க சொல்லாத வார்த்தைக்கு நான் மன்னன் சொன்ன வார்த்தை எனக்கு மன்னன் ஒருத்தர்கிட்ட போய் கேட்டானா ஒருத்தர்கிட்ட அடக்கமான பொண்ணு வேணும் கல்யாணத்துக்கு நானா இதுல என்ன தப்பு அடக்கமான பொண்ணு வேணும் கல்யாணத்துக்கு அந்த இப்படி பார்த்தாராம் சுடுகாட்டுக்கு போனாதான் கிடைக்கும்னாராம் அடக்கமான பொண்ணு தப்பு இல்லை சொல்லலாமா என்னதான் அறிவாளியா இருந்தாலும் தப்பு இந்த வாய் குற்றம் எல்லாம் அம்மா நீ மாத்தணும் அடுத்த மனசு கஷ்டப்படும் எனக்கு நல்லா இருக்கும் அடுத்த மனசு கஷ்டப்படுமா இல்லையா வாய்க்குற்றம் நீக்கும் மயிலே வடிவுடை மாணிக்கமேம் Devi தேவி பொன்னானும் திருமுதலோர் சங்கமதாம் இடற்றோங்கு பொன்னானும் தலை குனித்து துங்கமுரா துளம் நான திருவொற்றி தோன்றல் புனை மங்கள நான் உடையாளே வடிவுடை மாணிக்கமேன் மாணிக்கவல்லி உன் கழுத்தில் ஒரு தாலி போட்டிருக்கேன் பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி கழுத்து தாலி திருமாலின் மனைவி மகாலட்சுமியின் கழுத்து தாலி இந்திராணியின் கழுத்து தாலி அத்துண தாலியையும் காப்பாற்றக்கூடியது உன் கழுத்து தாலி அல்லவா அம்மா அம்பாள் கழுத்து தாலி தானே எல்லாத்தையும் காப்பாத்தது திருக்கல்யாணம் தண்ணி என்ன செய்யறீங்க தாய்மார்கள்னா மஞ்ச கயிறு எடுத்து மாற்றி மாற்றிக்கிறோமா இல்லையா கண்டனூரில் ஒரு ஆட்சி இருபது ரூபாய்க்கு பூ வாங்கும் பதினஞ்சு ரூபா பூவை மீனாட்சி படத்துக்கு போட்டுரும் அஞ்சு ரூபா பூவை தலையில் வச்சுக்கும் நம்மளாக இருந்தால் மாற்றித்தானே செய்வோம் அஞ்சு ரூபா பூ மீனாட்சிக்கு பற்றாது நமக்கு பதினஞ்சு ரூபா பூ நாளை காலம்பெற வாடி போயிடும் அந்த ஆட்சி மாற்றி செஞ்சிருச்சு கேட்டேன் என்ன செய்ய பதினஞ்சு ரூபா பூவை மீனாட்சிக்கு போட்டு அஞ்சு ரூபா பூவை அப்பா இந்த காப்பு பூ வைக்க பூ வைக்க எங்க நல்லா இருக்காரு நான் பூ வச்சுக்கிட்டு இந்த பூவுக்கு அந்த பூ காப்பு இந்த அம்மா பூ வைக்க பூ வைக்க இந்த அம்மா குங்குமத்தை எடுத்து நெஞ்சில அந்த தாலியில பொட்டு வைக்க பொட்டு வைக்க அந்த ஆளு சீட்டாட்டத்தில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு ஆமா காரணம் எது இந்த அம்மா தானே அதை சொல்றாரு செங்கமலாசனன் தேவியின் நான் கலைமகள் நான் எல்லாத்துக்கும் அடிப்படை வடிவுடை மாணிக்கமே உன்னுடைய கழுத்தில் கட்டி இருக்கிற மங்கள நான் வான் நான்கு மறை தேட மா உடன் வாரிசமேலான் தேட மற்ற அருந்தவர் தேட என் அன்பின்மையால் யான் தேட அவை எங்கே இருக்கிறான்னு இத்தனை பேரும் தேடுறாங்களாம் எனக்கு அன்பு நான் தேட என் உள்ளம் சேர் ஒற்றியூரியம் இருநிதியேர் மான் தேடும் வாட்கண் மயிலே வடிவுடை மாணிக்கமே உன்னை தொழக்கூடிய நாள் நல்ல நாள் உன்னை நினைக்காத நாள் வீணாய் போன நாள் பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன் அப்படிங்கிறார் இப்போ ஒரே ஒரு பாடல் இவ்வளவு நேரம் திருவற்றியூர் வடிவுடை மாணிக்கத்தை பற்றி நினைச்சான் திருவற்றியூரை பற்றி நினைச்சான் தியாகராஜராக இருக்கக்கூடிய பெருமான் அங்கேயும் தியாகராஜர்ன்னு பேரும் சப்த வெளியிலே தியாகராஜர் உள்ள ஊர் திருவற்றியூர் அதனால அந்த பெருமானுக்கு தியாகராஜர்னு பேர் அவரை நினைச்சோம் ஆமாம் இவ்வளவு நேரம் நினைச்சா என்ன கிடைக்கும் பலன் சொல்கிறார் பாருங்க வாழ்நாள் அடைவர் ரொம்ப நாளைக்கு வாழ்நாள் கிடைக்கும் வறுமை உரார் வறுமை வராது நல் மனை நல்ல பொண்டாட்டி அது கிடைச்சாத்தான் உண்டு இல்லாட்டி இல்லை என்னதான் இருந்தாலும் பெண்டாட்டி சரியில்லைன்னா ஒன்றும் இல்லை திருவள்ளுவர் சொல்றார்ல என்ன இருந்து என்னையா புண்ணியா பெண்டாட்டி இல்லைன்னா ஒன்றும் கிடையாது ஒன்னும் இல்லாட்டி கூட நல்ல பண்டாட்டி கிடைச்சிட்டு அது போதும் இல்லதன் இல்லவள் மாண்பானால் வீட்டுக்காரிய நல்லா இருந்தா அந்த வீட்டில் என்ன இல்லை உள்ளதன் இல்லவள் மானாக்கடை அவ ஒழுங்கு இல்லாமல் இருந்தா அந்த வீட்டில் என்ன இருந்து என்ன திருவள்ளுவர் ஒருத்தன் தெருவில் போனான் போகிற பொழுது ஒரு அசரீரி வாக்கு சொல்லுது அந்த கடைக்கு பக்கத்தில் போகாதே இடிஞ்சு விழுக போகுதுன்னு நின்றுட்டான் உடனே அந்த கடை முன்பக்கம் இடிஞ்சு விழுந்துருச்சு நல்ல வேலை போயிருந்தால் நம்ம தலையில் விழுந்திருக்கோம் வந்துட்டான் ரோட்டை குறுக்கில் போறான் போகாதே அந்த கார்வும் மேலே பாஞ்சிடும் மிகச்சரியாக மயிலளையில் தப்பிச்சு விட்டான் சொல்லாட்டி போயிருப்ப இந்த பக்கம் வந்துட்டேன் ஆமா அடிக்கடி என்ன காப்பாற்றுறியே எனக்கு கஷ்டம் வர்ற பொழுது வராமல் தடுக்கிறியே நீ யார் நான் உன் அதிர்ஷ்ட தேவதை படுபாவி எனக்கு கல்யாணம் போது எங்க போயிருந்தேன் புரியுதா அப்பவும் வந்து தடுத்திருந்தா தப்பிச்சிருப்பானே மாட்டிக்கிட்டேனே அவன் கவலையை பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் தப்பிக்க விட்டியே பாணி கிரகணம் மொத்தமாக பிடிச்சுக்கிச்சே அதுக்கு தப்பிக்க விட மாட்டேன்ட்டியே நல்மனை கிடைக்கணும்னா தவன் செய்யணும் பொண்டு வாக்கியம் பொண்டு வாக்கியம் புல்ல வாக்கியம் புண்ணியவானுக்கு பண்டம் வாக்கியம் படுதலை வாக்கியம் பாக்கியவானுக்கு வாணாள் அடைவர் வறுமை உரார் நல்மனை நல் மக்கள் நல்ல பிள்ளைகள் பொன் பூன் புண்ண தெரியுமா ஆபரணங்கள் ஆள்லைக்கு ஐம்பது பேர் இடம் நல்ல வீடு புகழ் போதம் பெறுவர் பின் புண்மையொன்றும் காணார் யாரு நின் நாமங் கருதுகின்றோர் ஒற்றி கண்ணுதல்வாழ் மானார் வமுற்ற மயிலே வடிவுடை மாணிக்கமே வடிவுடை மாணிக்கத்தை நினைத்தவர்களுக்கு வாழ்நாள் கிடைக்கும் வறுமையில்லை நல்ல மனைவி நல்ல மக்கள் தங்கம் ஆபரணம் வேலையாட்கள் நல்ல வீடு புகழ் போதம் எல்லாம் கிடைக்கும் என்று வல்லற் பெருமான் வாழ்த்துகிறார் இவ்வளவு பேருக்கும் அதெல்லாம் கிடைக்கும் என்பதை சொல்லி நாளைக்கு காஞ்சிபுரம் காமாட்சியை பார்க்க போகிறோம்